அனைவருக்கும் நமஸ்காரம் இப்ப நம்ம வந்து கைவல்லிய நவநீதம் அதுல தத்துவ விளக்கப் படலம் அப்படிங்கிற பகுதியில பாடல்கள் வரைக்கும் கடந்த வகுப்புல பார்த்து முடிச்சோம் அதுல வந்து கட பாடல் என்ன சொன்னார் அப்படின்னா இப்ப பிரம்ம ஞானத்தை அடைந்தால் கூட அதுல மூன்று தடைகள் வந்துவிடும் அப்படின்னாரு அந்த மூன்று தடைகளை பற்றியும் சொன்னார் என்ன சொன்னாருன்னா அஞ்ஞானம் சந்தேகம் விபரீதம் அப்படின்ற மூன்று தடைகள் வந்து நமக்கு வந்துடுறதுனால அந்த தடைகளை நீக்கிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் சிரவண மனநிதித்தியாசனம் செய்யணும் அதாவது கேட்டல் சிந்தித்தல் அவ்வாறு கேட்டு சிந்தித்த விஷயங்களிலே ஒரு தெளிவை அடைதல் இந்த மூன்றையும் நாம் அவசியம் தடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கடந்த பாடலில் சொல்லி முடிச்சார் இப்ப இன்று நாம் வந்து எண்பத்தி மூன்றாவது பாடலிருந்து தொடங்குவோம் எண்பத்தி மூன்றாவது பாடல் அக்னி கட்டுப்பட்டால் சுடமாட்டாது மக்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேவாது சிக்கன பழகி சிந்தித்தல் தெளிதலாலே விக்ன சந்தேகம் விபரீதம் போக்குவாயே இங்கே என்ன சொல்ல வரேன் இந்த பாடல் மூலமாக இப்போ எப்படி ஒரு அக்னியை கட்டுப்படுத்திட்டோம்னா நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு அக்னியை வந்து தண்ணியை தெளித்து கொஞ்சம் அதனுடைய வேகத்தை குறைச்சோம் அப்படின்னா அதில் ஒரு சாதாரண தண்ணி கூட சூடாகாது அப்போ ஒரு அற்பமான ஒரு விஷயங்கள் கூட வேக வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து அக்னி கட்டுப்பட்டால் நடக்காது அப்போ நெருப்பு நல்லா திபு திப்புன்னு எரிஞ்சால் தான் வந்து நம்ம எதை வேக வச்சாலும் அது பயனுள்ளதாக அமையும் அது போல இந்த மக்கின ஞானத்தாலே மக்கின ஞானம்னா இந்த மூன்று விதமான தடைகள் கொண்ட ஞானத்தினாலே நம்மிடத்துல இருக்கக்கூடிய பந்தம் கூட நமக்கு வேகாது அப்படிங்கிறார் பெரும்பாலும் நம்ம என்ன பற்றுக்கள் இருக்கு நான் எனது என்ற அறியாமையினால நம்ம சிக்கிக்கிட்டு அகங்காரம் மமகாரத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால அதுலிருந்து விடுபட முடியாத ஒரு நிலை நமக்கு வந்துடும் ஆனால் நம்ம அடைந்த ஞானம் என்ன அகம் பிரம்மாஸ்மி நான் அதுவாகவே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஞானத்துக்குள்ள நம்ம வந்துட்டா கூட திருப்பி நமக்கு இந்த மூன்று தடைகள் வந்துடும் அப்படிங்கிறாரு அந்த மூன்று தடைகள் தான் அஜானம் சந்தேகம் விபரீதங்கள் இந்த மூன்று தடைகள் நமக்கு கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறாரு இப்போ அதை எப்படி போக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னார் சவண மன்னன நிதித்தியாசத்தின் மூலமா போக்கணும் அப்போ சிக்கன பழகி சிந்தித்தல் தெளிதலாலே அப்போ நம்ம இதை தினந்தோறும் நம்ம இந்த விஷயங்களை வந்து அடிக்கடி காது கொடுத்து கேட்கணும் இந்த மாதிரி ஆத்ம விசாரங்களை நம்ம அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி கேட்பதினாலே அதில் ஒரு தெளிவு நமக்கு வந்துடும் அதை பற்றி சிந்தித்து சிந்தித்து நமக்கு அதில் ஒரு தெளிவு உண்டாகும் அதனால சிக்கன பழகி கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே விக்ன சந்தேகம் விபரீதம் போக்குவாயே அப்படி நம்ம அன்றாடம் கேட்கறதால என்ன ஆகும் இப்ப சூரியனுடைய சுயம் பிரகாசத்தை மேகங்கள் வந்து அப்பப்ப மறைச்சிடும் ஆனா அந்த மேகங்கள் திருப்பி விலகும் போது அந்த சூரிய பிரகாசம் மீண்டும் பிரகாசமாக காணப்படும் அப்ப அது போல நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறிவு பிரகாசத்தை இந்த மூன்று தடைகளும் மேகங்கள் போல வந்து நம்ம மறைச்சிடும் அப்ப நம்ம திருப்பி திருப்பி இந்த விஷயங்களை சிரவண மன்னன நிதித்தியாசனத்துக்குள்ள வரும்பொழுது நமக்கு அந்த தடைகள் நீக்கப்பட்டு மீண்டும் நம்முடைய அறிவு பிரகாசம் வெளிப்படும் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பொருளாக சொல்ல வராரு அதனால இங்கே சிரவண மன்னன நிதித்தியாசனம் வந்து ரொம்ப மிக மிக முக்கியம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக்கிட்டே வராரு ஒவ்வொரு பாடலையும் அதை ரொம்ப தெளிவுபடுத்துறாரு அப்போ இந்த மேகங்கள் கலையணும்னா என்ன வேணும் காற்று தேவைப்படுது சூரியனை மறைத்து கொண்டிருக்கின்ற மேகங்களுக்கு காற்று இருந்தா தான் அந்த காற்று அடிக்கிற வேகத்தில் மேகங்கள் அங்கிருந்து நகர்ந்து போய் மீண்டும் நமக்கு அந்த சூரிய பிரகாசத்தை நமக்கு வெளிப்படுத்தும் அது நமக்கு இந்த சத்குருநாதர் மூலமாக உபதேசிக்கப்படுகின்ற இந்த வேதாந்த சாஸ்திரத்தையும் அடிக்கடி உள்வாங்கி உள்வாங்கி அதுலேயே நம்ம அடிக்கடி கேட்டு அதில் இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் தெளிவுபடுத்தி கொண்டு அதிலே நம்ம நிலைப்பட்டு நிற்கின்ற பொழுது தான் நம்ம அந்த அறிவாகவே இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும் இல்லைன்னா என்ன ஆகும்னா இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஏற்று வைக்கப்பட்ட அறிவாக போயிடும் ஏன்னா இப்ப பெரும்பாலான விஷயங்கள் நம்ம படிக்கிறோம் அனுபவம் போயிடுது இல்லையா அது மாதிரி நான் ஏற்கனவே சில ஓமானங்கள் கொடுத்துருக்கிறேன் இப்ப ஒரு லட்டை பத்தி நான் எவ்வளவு வேணா பேசலாம் அது வந்து கடலை மாவில் செஞ்சது சர்க்கரை நால செய்யப்பட்டது அது மஞ்ச கடல் இருக்கும் அது சிறு சிறு பூந்திகளாக இருக்கும் அப்படின்ட்டு எவ்வளவு விளக்கங்கள் ஒரு லட்டை பத்தி நம்ம மணிக்கணக்காக பேசினாலும் கூட அந்த லட்டு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சுவைத்து பார்த்தால் தானே அதனுடைய உண்மையான அனுபவம் உங்களுக்கு உண்டாகும் அப்போ லட்டுங்கிற ஒரு விஷயத்த காதலால் கேட்டுக்கிட்டே இருந்துட்டா நமக்கு லட்டு அனுபவம் ஆகிடுமான்னா ஆகாது அப்ப அந்த லட்டை நம்ம சுவைத்து பார்க்க வேண்டும் அது போல ஆத்மையான விஷயங்கள் நம்ம உள்வாங்கிக்கிட்டா அது ஒரு புற அறிவாக நம்ம இடத்துல இருக்கும் ஆனால் அது நமக்கு அனுபவமாக மலரணும் நம்ம அதை விட அனுபவப்படுறதுக்குண்டான சூழ்நிலைகள் என்ன அதை எப்படி நம்ம அனுபவமாக்குறதுங்கிறதெல்லாம் இந்த தொடர் பயிற்சியினாலும் முயற்சியினாலும் தான் அது சாத்தியமாகும் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் இந்த பாடல்கள் மூலமாக வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாரு ஆகவே உபதேசத்தை கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் என்ற இந்த மூன்றின் மூலமாகத்தான் நம்முடைய அறியாமை சந்தேகம் விபரீதம் என்ற தடைகள் நீங்கும் அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்றாரு அடுத்த எண்பத்தி பாடல்ல பிரம்ம பாவனையை மூடி வேதம் காட்டுவது அஞ்ஞானம் குறவன் வாக்கியம் நம்பாமல் குழம்புவதாம் சந்தேகம் திறமறு ஜகம் மெய் என்றும் தேகம் நான் என்றும் உள்ளே விரவிய மோகன்தானே விபரீதம் என்பர் மேடோர் அதாவது கடந்த பாடல்ல என்ன சொன்னார்னா மூன்று தடைகளை பற்றி சொன்னாரு அதாவது அறியாமை சந்தேகம் விபரீதம் அப்படின்ட்டு இப்ப இந்த பாடல்ல எண்பத்தி பாடல்ல அதை தெளிவுபடுத்துறாரு அது எப்படிப்பட்ட விஷயங்களை சொல்ல வருது இப்ப சந்தேகம்னா என்ன அறியாமைன்னா என்ன விபரீதம்னா என்னங்கிறது இந்த பாடலை தெளிவுபடுத்துகிறாரு அதாவது பிரம்ம பாவனையை மூடி வேதம் காட்டுவது அஞ்ஞானம் அதாவது அறியாமை என்ன இப்போ நமக்கு வந்து நான் அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம் அப்படின்னு ஒரு விஷயத்த இந்த வேதாந்த சாஸ்திரத்தின் வாயிலாக படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த அறிவின் மூலமாக நம்ம நான் பிரம்மம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த விஷயம் நமக்கு அனுபவம் ஆச்சா கிடையாது ஏன்னா அது வந்து ஒரு ஏற்றி வைக்கப்பட்ட அறிவாக நம்ம இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம அகம் பிரம்மாஷ்டமிங்கிற ஒரு விஷயத்தை உள்ள வச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட நம்முடைய செயல்முறைகள்லாம் எப்படி இருக்கும் பேதமையில் நிறைந்து காணப்படும் நான் வேறு அது வேறு அது மாதிரி எல்லா விஷயங்கள்லேயும் பேதமை இருக்கும் அப்ப இந்த பேதமை இருக்கிறது தான் எங்க பிரச்சனை அதுதான் அறியாமைன்னு சொல்றாரு அப்ப ஒரு அறிவாக ஒரு விஷயத்தை உள்வாங்கிட்டா கூட அது அனுபவம் வரைக்கும் அது இருமைகளால் சூழப்பட்ட பேதமையில் தான் இருக்கும் அப்படிங்கிறது எங்க அப்ப பிரம்ம பாவனையை மூடி பேதம் காட்டுவது அஞ்ஞானம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஒரு பிரம்ம பாவனையை எது மறைக்கின்றது இந்த அறியாமை மறைக்கின்றது எதனால பேதம் காட்டுவதனால தான் அதை சொல்றாரு குரவன் வாக்கியம் நம்பாமற் குழம்புவதாம் சந்தேகம் இப்ப குரு உபதேசிக்கின்ற அந்த வாக்கியம் என்ன வாக்கியம் உபதேசித்தாரு தத்துவமசி அப்படிங்கிற ஒரு மகா வாக்கியத்தை உபதேசித்தார் குரு அப்போ தத்துவ மசினி அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னு குரு சொன்ன உடனே சிஷியனுக்கு சந்தேகம் அது எப்படிங்க நான் அதுவாகவே இருப்பேன் அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நான் எப்படிப்பட்ட ஒரு ஆள் சாதாரண விஷயத்த போய் அவ்வளோ பெரிய விஷயத்தோடு ஒப்பிடுறீங்களே அப்ப நான் இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுது குரு சொல்றதை கேட்குறான் சிஷியன் ஆனாலும் மனதில் வந்து அதனுடைய தெளிவு இல்லாதனால அதை பற்றிய ஒரு புரிதல் இல்லாதனால அந்த மகா வாக்கியத்தின் மீது ஒரு சந்தேகம் குறவன் வாக்கியம் நம்பாமல் குழம்புவதாம் சந்தேகம் அப்ப இங்க சந்தேகம் விஷயத்த என்ன சொல்றாருன்னா அந்த மகா வாக்கியம் உபதேசித்த குருனுடைய வார்த்தைகளை நம்பிக்கை வைக்கவில்லை அதை அவன் சந்தேகத்தோடு பார்க்கிறான் அப்படிங்கிறார் திறமரு ஜகம் மெய் என்றும் தேகம் நான் என்றும் உள்ளே விரவிய மோகம் தானே விபரீதம் என்பர் மேனோர் அப்ப இவங்க என்ன நினைக்கிறான் இந்த மாதிரி விஷயங்களை உள்வாங்கினாலும் அதுல ஒரு தெளிவு இல்லை கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் அப்படிங்கிற அந்த மூன்றாவது பதத்தில வரமாட்டிக்கிறான் கேக்குறான் சரியா சிந்திக்க தெரியல அதை பற்றிய சந்தேகங்களை தெளிவடைந்து கொள்ள தயாராக இல்லை அந்த சிஷ்யன் அதாவது அகம் பிரம்மாஷ்மிங்கிற ஒரு விஷயத்தை உள்வாங்கிக்கிறான் ஆனால் அந்த விஷயம் எப்படிப்பட்டது அது எப்படி நானே பிரம்மம்னு சொல்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் எனக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு அதை கேட்டு ஒரு தெளிவுபடுத்திக்கிட்டா தானே அந்த தெளிதல்குள்ள வரும்போது தானே நன்னை பிரம்மமாக உணர முடியும் ஆனால் அவனே ஒரு முடிவுக்கு வந்துடுறான் இது அப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு அதை அணுகும்போது அவனுக்கு என்ன பிரச்சனை வந்துடுது இந்த ஜஹம் மெய் என்றும் இந்த இந்த உலகம் வந்து உண்மையாக தெரியும் அவனுக்கு தேகம் நான் என்றும் இந்த உடல் தான் நான் அப்படிங்கிற அந்த பற்றிலிருந்து அவன் விடுபட முடியாது அப்ப இந்த உலகமும் இந்த உடலும் உண்மை என்று அவன் கருதுவதனாலே இதுதான் அவனுக்கு உண்டான மோகங்கிறார் விரவிய மோகம்தானே விபரீதம் என்பர் மேலோர் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள போய் இந்த மாதிரி ஒரு மோகத்துக்குள்ள போய் சிக்கிக்கிறான் பாருங்க அந்த அறியாமையும் அந்த சந்தேகமும் அந்த விபரீதமும் அவனுக்கு மூன்று தடைகளாக அமைந்து விடுகின்றது கூறி அந்த மூன்று தடைகளுடைய விளக்கங்களையும் இந்த எண்பத்தி பாடல தெளிவுபடுத்துறார் அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் பிரம்ம கெடுப்பது அறியாமை குருவின் மகா உபதேசத்தின் மீது சந்தேகம் இந்த உலகமும் இந்த உடலும் உண்மை என்று கருதுவது விபரீதம் அப்ப இந்த மூன்று தடைகள் நம்மிடத்தில் இருக்கின்றது அப்படிங்கிறது நம்ம தெல்ல தெளிவாக புரிந்து அப்ப இந்த மூன்று தடைகள் விடுபடுறதுக்கு தான் பல வழிமுறைகள் சொன்னாரு என்ன சொன்னாரு சிரவண மனன நிதித்தியாசனம் இந்த சாஸ்திர விஷயங்களை கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் இந்த மூன்றும் கண்டிப்பாக ஒரு மானவன் ஒரு சாதகன் ஒரு சிஷியன் கடைபிடித்தாக வேண்டும் அப்படிங்கிறத கட்டாயப்படுத்துறார் அப்போ அவருடைய உபதேசத்திலே நம்ம என்ன சொல்ல வராருங்கிறத தெளிவுபடுத்தி அந்த தெளிவில் நம்ம நிலையா நிற்கிறது தான் எங்க சாஸ்திர ஞானத்தினுடைய முக்கிய விஷயமாக இங்க மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தப்படுகின்றது அடுத்தது எண்பத்தி பாடல் தத்துவ அனுபவம் தான் சாதித்தல் கேட்டல் என்பார் ஒத்துல பொருளூகத்தால் உசாவல் சிந்தித்தல் என்பார் சித்தம் ஏகாந்தமான தரிசனம் தெளிதல் என்பார் நித்தம் இப்படி செய்த நிர்வாணம் பெறுவாய் நீயே அப்ப இங்க சொல்லி என்ன சொல்றாருனா இப்ப இந்த தத்துவ விசாரணம் செய்யணும் பொதுவாக இந்த வேதாந்த சாஸ்திரம் நமக்கு என்ன உபதேசம் பண்ணுது தத்துவ உபதேசம் பண்ணுது என்ன தத்துவங்கள் இப்போ இருபத்தி ஓரு தத்துவங்கள் தொண்ணூத்தி ஆறு தத்துவங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஏன்னா எல்லாத்தையுமே நேர்த்தி பண்றோம் நாயித்தி நேர்த்தி இது அல்ல அது அல்ல அது அல்ல விளக்குறோம் பாத்தீங்களா அதுதான் இங்க நேர்த்தி அப்போ இங்க வந்து எல்லாத்தையும் மூன்றா விளக்கி கொண்டே வருகின்றோம் என்னென்ன விளக்குறோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த கரணங்கள் பஞ்சேந்திரியங்கள் அப்படின்ற தத்துவங்களை பூரா நீக்கிக்கிட்டே வந்தா அங்கே ஆத்மா மட்டும்தான் இருக்கிறது எது சத்தியம் ஆத்மா மட்டுமே சத்தியம் அப்போ அந்த ஆத்மா இருப்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அறியாமையால் நம் மீது ஏற்றி வைத்திருக்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகணும் அப்படிங்கிறத பல்வேறு விளக்கங்களாக இந்த உபதேசங்கள் மூலமாக வேதாந்த சாஸ்திரம் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கு அப்போ அப்படிப்பட்ட தத்துவ விசாரம் செய்த தன்னுடைய அந்த கரணமாக இருக்கக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பவைகளை கொண்டு அந்த விஷயத்தை வைத்து கொண்டே அந்த விஷயத்திலிருந்து விடுபடணும் ஏன்னா இப்போ இந்த விஷயத்தை நம்ம எப்படி கேட்க முடியும் இப்போ நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் கேட்கறதுக்கு உங்களுக்கு மனம் இருக்கணுமே அப்புறம் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வதற்குண்டான புத்தி சக்தி இருக்கணுமே இப்போ இது நீ கிட்ட இப்போ இந்த விஷயத்தை உள்வாங்கிட முடியுமா உள்வாங்கிட முடியாது அப்போ இந்த விஷயத்தை உள்வாங்குவதற்கான ஒரு பிரத்யேக சாதனம் எது இந்த உடல் அப்படி இந்த உடல் யாருடைய உடல் மனித உடலுக்கு தான் அந்த பிரத்யேக தகுதி இருக்கிறது இப்போ ஒரு மிருகத்துக்கோ ஒரு பறவைக்கோ இந்த உபதேசத்தை சொன்னா கேட்குமா அகம் பிரம்மா சினி தத்துவம் மசி அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுத்தோம்னா அது ஒண்ணும் புரியாது அப்போ அதை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியான உடல் ஒரு உபாதி மனித உடல் மட்டும் தான் அதுதான் பிரத்யேக தகுதி அடைந்திருக்கின்றது அதற்கான பகுத்தறிவை கொண்டிருக்கின்றது இந்த மனித உடல் மட்டும்தான் நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவை கொண்டிருக்கின்றது அப்ப அது என்னென்ன வச்சுக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த உடல்ங்கிற உபாதிக்குள்ள பஞ்சேந்திரங்கள் வச்சுக்கிட்டு இருக்குது கர்மேந்திரியங்கள் வச்சுக்கிட்டு இருக்குது ஏன்னா இந்திரியங்கள் வந்து நமக்கு தேவைப்படுது அந்த கரணங்களும் இருக்குது புறக்கரணங்கள் நமக்கு தேவைப்படுது அப்போ இந்த புறக்கரணங்கள் ஆகிய கண் காது மூக்கு நாக்குங்கிற மாதிரி விஷயங்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் உள்வாங்கிறோம் இப்போ காதுன்னு ஒரு உறுப்பு இருந்தால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை உள்வாங்க முடியும் அப்போ அந்த காதில் வந்து கேட்கும்னு ஒரு சக்தி இருந்தால் தானே இந்த விஷயத்தை நம்ம போதிக்கும் போது காதுக்குள்ளே போகும் அப்போ இதுக்கெல்லாம் நமக்கு என்ன தேவைப்படுது புறக்கரணங்கள் தேவைப்படுது அது போலவே அகக்கரணங்களும் தேவைப்படுது அகக்கரணங்களாகிய மனம் புத்தி சித்தமெல்லாம் நமக்கு இருக்கணும் அப்போ இதை கொண்டுதான் நம்ம இதை பத்தி விசாரம் பண்ணணும் இந்த வேதாந்த சாஸ்திரத்தை விசாரம் பண்றோம் என்ன சொல்ல வருது வேதம் சாஸ்திரம் எதை போதிக்குது அப்படின்னு நம்ம பல ஆராய்ச்சிகள் இதுக்குள்ள நம்ம போய் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அதனாலதான் கேட்டல் முதல்ல கேட்கணும் என்ன சொல்ல வராங்க பெரியவங்க மகான்கள் என்ன உபதேசிக்கிறாங்க நமக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல கேட்கணும் அப்ப அப்படி கேட்கும் பொழுதுதான் அது என்னங்கிற ஒரு புரிதல்குள்ள வரும் அந்த புரிதல் வர்றதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் எடுத்த உடனே புரிஞ்சிடாது நிறைய சந்தேகங்கள் வரும் அப்ப அந்த சந்தேகங்களை பூரா நம்ம தெளிவுபடுத்திக்கணும் அதே குருமுகமாகவே நம்ம தெளிவுபடுத்திக்கணும் நீங்க இப்படி சொல்றீங்க அது எப்படி சொல்ல வரீங்க இது எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்க இப்ப தத்துவம் அசி அப்படின்னு சொன்னா அது எந்த அடிப்படையில நீங்க தத்துவம் அசிங்கறத சொல்றீங்க அப்படின்னா நீங்க கேள்வி கேட்கும் போதுதான் அதுக்குண்டான விளக்கங்கள் குருமுகமாக நமக்கு கிடைக்குது இப்ப இந்த நம்ம கைவல்லிய நவநிலத்திலே முதல்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா சிஷியன் கேட்கணும் அது எப்படி அகம் பிரம்மாஸ்மின்னு ஏத்துக்க முடியும் ஏத்துக்க முடியலன்னு சொல்லும் அகம் பிரம்மாஸ்மிங்கிற எந்த அடிப்படையில் நீங்க எடுத்துக்கணும் பஞ்ச கோஷங்கள் அடிப்படையில் நீங்க சொல்ல வரல ஆத்மாவினுடைய அடிப்படையில் சொல்ல வருது அப்படின்னா அவர் பல விளக்கங்களை கொடுத்துக்கிட்டே வந்துதான் ஒரு தெளிவுக்கு கொண்டு வந்து சிசியனை வந்து நீ அதுவாகவே இருக்கிறாங்கிறத நிரூபிக்கிறாரு ஆனா அப்படி நிரூபித்த பிறகு கூட அந்த சிசிய நேரத்துல தடை வருது பாருங்க அதுதான் இந்த மூன்று தடைகள் அறியாமை விபரீதம் அப்புறம் வந்து இன்னொரு தடை என்ன சந்தேகம் அப்ப இந்த மூன்று விஷயங்கள் இந்த மூன்று தடைகளும் நமக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அப்போ ஃபர்ஸ்ட்டு குருமுகத்தில் வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு அவர் சொல்கிற வார்த்தையின் மேலே சந்தேகம் வரக்கூடாது இந்த உடல்கள் மேலே விபரீதமான ஒரு பற்று வச்சிடக்கூடாது அப்போ இதிலிருந்து நம்ம எல்லாம் விடுபடணும் அப்படிங்குறத ஒவ்வொரு பாடல் வழியாக அவர் நமக்கு தெளிவுபடுத்திக்கிட்டே வராரு அப்போ அப்படி வரும்போது தான் இங்கே அவர் சொல்கிறாரு இப்போ இந்த விசாரத்தில் நீங்கள் வந்து இதே அந்த கரணங்கள் வழியாக உள்வாங்கிக்கிட்டா இப்போ இந்த தெளிவை பெற்ற உடனே உங்களுக்கு என்ன தெரியுது அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மம் என்ற நாணத்தை நீங்கள் அடைகிறீர்கள் அப்ப இந்த ஞானத்தில் அடைந்த பிறகு அந்த சொரூபத்தில் கலந்து விடுவது தான் இங்க சாதித்தல் அப்படிங்கிறாரு தத்துவ அனுபவம் தான் சாதித்தல் கேட்டல் என்பார் அப்ப இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு அதை நம்ம சாதிக்கும் பொழுது ஒத்துல பொருளுகத்தால் உசாவல் சிந்தித்தல் ஆகும் அப்ப இவ்வாறு சாதிப்பதற்கு சாதனமாக வேதாந்த சாஸ்திரங்கள் இருப்பதனால அதை அடிக்கடி சத்குருநாதனின் வாக்கினால் உபதேசமாக கேட்பதை தான் இங்க கேட்டல் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அவ்வாறு கேட்ட சாஸ்திர விஷயங்களை அந்த மனதினாலே ஊகித்து அதன் அர்த்தத்தை விசாரித்து அதை பற்றி சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறாரு சொன்ன உடனே அப்படியே நம்பிட வேண்டாம்பா அதை பற்றி நீ விசாரம் பண்ண ஏன் அப்படி சொல்றாரு எதனால சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது விசாரம் பண்ணி அதை பற்றி சிந்தனை பண்ணு அப்படி சிந்தனை பண்ணும்போது தான் ஒன்றேயான அந்த பிரம்மஸ்வரூபத்திலே உன்னுடைய சித்தம் நிலை பெற்று அப்படி நிற்பது தான் நீங்கள் தெளிதல் நீ உனக்குள்ள ஒரு தெளிவை நீ அடைந்து விடுகின்ற அல்லவா அதுதான் இந்த மூன்றாவது நிலையாகிய நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்றாரு சவணமான நிதித்தியாசனத்துல அப்ப அப்படி தினந்தோறும் இது போன்ற ஆத்ம விசாரத்திலே நம்ம ஈடுபட்டுகிட்டே இருந்தோம்னா நம்முடைய தடைகள் எல்லாம் நீங்கி நமக்கு அந்த பிரம்ம ஞானம் சித்தியாகும் அப்படிங்கிறாரு சித்தம் ஏகாந்தமான தரிசனம் தெளிதல் என்பார் அப்ப யாருக்கு இதெல்லாம் கேட்டு சித்தம் ஒருநிலைப்படுகின்றதோ அவர் தெளிந்து விட்டார்கள் அர்த்தம் அப்ப ஃபஸ்ட் இங்க என்ன சொல்றாரு கேட்கறதுதான் இங்க சாதனை அந்த சாதித்தங்கிற ஒரு விஷயம் என்னன்னா இந்த வேதாந்த சாஸ்திரத்தை முதல்ல கேட்கணும் அவ்வாறு கேட்டதை பற்றி விசாரம் செய்து அதை பற்றி ஒரு தெளிவு அடையணும் சிந்தனை சிந்தித்து சிந்தித்து அதை பற்றிய சந்தேகங்களை தெளியணும் அதுதான் உஷாபல் சிந்தித்தல் என்பார் சித்தம் ஏகாந்தமான தரிசனம் தெளிதல் என்பார் அந்த மாதிரி நம்ம இதை பற்றிய சிந்தனைகள் மூலமாக நம்ம கேட்ட விஷயங்கள் மூலம் வந்து புரிதல் வருவதன் மூலமாக நமக்குள்ள அந்த சித்தம் வந்து ஒரு ஏகாக்கிர நிலையை அடையுது அதாவது ஒருமித்த நிலையை அடையுது அந்த நிலையில தான் நமக்கு ஒரு தெளிதல் உண்டாகின்றது அப்படிங்குறார் அப்போ நித்தம் எப்படி செய்தால் நிர்வாணம் பெறுவாய் நீயே அப்போ அடிக்கடி இது மாதிரி நீ செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கப்பா அந்த நிர்வாணம்ங்கிற நிலை அதாவது ஒன்றுமற்ற நிலை அப்படிங்கிற ஒரு மோட்ச நிலையை நீ அடைந்து விடுவாய் அதுதான் பிரம்மா அனுபவம் பிரம்மா அனுபவம் அப்படின்னு இந்த பாடல் மூலமாக தெளிவுபடுத்துறாரு அப்புறம் எண்பத்தி ஆறாவது பாடல்ல எத்தனை நாள் நாதாவும் ஞானமும் இருக்கும் முன்பால் அத்தனை நாளும் வேண்டும் அப்பால் ஒரு செயலும் வேண்டாம் நித்தமும் வெளிபோல் பற்றா நேயமாத்திரமாய் ஜீவன் முக்தரானவர் விதேக முக்தி பெற்றிருப்பார் என்றும் அப்படின்னு இந்த பாடல்ல முடிக்காம அப்படின்னு நிறுத்துறாரு அதாவது இங்க நாதா ஞானம் அப்படின்னா என்னென்ன இப்ப ஞானம்னா ஒரு அறிவு ஞாதானா அறிபவன் அதாவது இந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புறவன் ஞானம்னா அறிவு அப்போ இங்க ஞாதாவும் ஞானமும் எப்ப இருக்கும் எத்தனை நாள் இருக்கும்பால் அந்த ரெண்டு விஷயமும் எத்தனை நாள் நம்ம இருக்குமோ அத்தனை நாளும் நாம என்ன பண்ணணும் இந்த விஷயங்களை தொடர்ந்து கேட்கணும் இப்ப நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நிறுத்திடக்கூடாது ஏன்னா இன்னைக்கே நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சானா இல்ல நமக்கு வந்து அந்த பக்குவம் வரணும் இந்த மனம் வந்து தன்னுடைய அறியாமையிலிருந்து விலகணும் விலகி நான் அதுவாகவே இருக்கிறேன்னு திடநாயம் வந்துடணும் அந்த திடஞானம் வந்தா மட்டும்தான் இதுல இருந்து நம்ம விடுபட முடியும் அந்த மூன்று விஷயங்களும் நம்மகிட்ட இருந்து காணாம போகும் தடைகள் மூன்றும் நீங்கிவிடும் அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அடிக்கடி இந்த சிரவணமான நிதித்தியாசத்துக்குள்ள நம்ம வந்துகிட்டே இருக்கணும் அப்போ எத்தனை நாள் நாதாவும் ஞானமும் இருக்கும் முன்பால் அத்தனை நாளும் வேண்டும் அப்ப அத்தனை நாளும் இதை கேட்கணும்பா அப்படிங்கிறாரு அப்பால் ஒரு செயலும் வேண்டாம் அதற்கு ஒரு செயலும் வேண்டியதில்லை நீ எப்ப நல்லா தெரிஞ்சு திடன் ஞானி ஆயிட்டியோ அதுக்கப்புறம் அங்க நீ கேட்கறதுக்கு ஒண்ணு வேண்டியது இல்லை அதுக்கப்புறம் திருப்பி நீ சாஸ்திரத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அவர் சொல்லவே வரல ஏன்னா இங்க ஒரு தெளிவுக்கு வந்துட்டோம் புரிதல் வந்துடுச்சு திடன் ஞானி ஆயிட்டான் இப்ப திடன் ஞானிக்குத்தான் இது தேவையில்லை ஆனா உலகியல் வாழ்க்கையில சராசரி மனிதனாக வாழ்ந்து கொண்டு அப்பப்ப ஏதாவது ஒரு பிரச்சனையினால் சூழப்பட்டு திருப்பி கொஞ்ச நாள் அந்த ஞானம் நமக்குள்ள இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அதுல விலகி மீண்டும் ஒரு சராசரி மனிதனாக மாறுகின்றோம் பாத்தீங்களா அப்ப நமக்கு பத்துல இன்னும் நம்ம அந்த திடஞானி ஆகல அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் நமக்குள்ளேயே எங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு நமக்குள்ளேயே விசாரம் பண்ணி பாத்தீங்கன்னா நம்முடைய தவறுகள் வரும் அப்ப அந்த அடிப்படையில் தான் அவர் விளக்கறாரு அந்த ஞாதாவும் ஞானமும் இருக்கும்பால் அத்தனை நாளும் வேண்டும் அப்பால் ஒரு செயலும் வேண்டாம் அதுக்கப்புறம் நீ ஒரு செயலை செய்வான இதை பத்தி திருப்பி திருப்பி நீ கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது நித்தமும் வெளிபோல் பற்றா நேய மாத்திரமாய் விதேக முக்தி பெற்றிருப்பார் என்றும் முக்தி விதேக முக்தி அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை வந்து சாஸ்திரம் பேசும் இப்ப ஜீவன் என்ன விதேக என்ன அப்படின்னு ஒரு புரிதல் நமக்குள்ள வரணும் இப்ப ஜீவன் என்னன்னா இந்த ஜீவன் இருக்கின்ற பொழுது இந்த உயிர் இருக்கின்ற பொழுது தன்னை யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு ஜீவன் முக்தி நிலை இப்ப விதேக முக்திங்கிறது என்னன்னா இந்த விதேகம்னா தேகத்தை கடந்த நிலை தேகமற்ற நிலை தேகத்தை விட்ட நிலையின் பெயர் விதேக முக்தி அப்போ இந்த தேகமற்ற நிலையிலே அடையக்கூடிய முக்திக்கு வந்து விதேக என்று பெயர் இப்ப விதேக வந்து யார் அடைவார்கள் ஜீவன் முக்தம்தான் இப்ப மற்றவர்கள்லாம் தேகத்தை விடுவார்கள் ஆனால் முக்தி அடைய மாட்டார்கள் ஏன் முக்தி அடைய மாட்டார்கள் அவங்களுக்கு வாழும் போதே தன்னை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நிலை அவர்களுக்கு உண்டாகவில்லை அறியாமையிலே அவர்கள் மரணத்தை தழுவுகிறார்கள் அப்போ ஒவ்வொரு ஜீவனுமே உடலை விடத்தான் போறான் ஒரு காலத்தில் ஆனால் அப்படி உடலை விடும்பொழுது அவன் ஜீவன் முக்தனாக இருந்தால் அவன் விதேக முக்தியை அடைகிறான் தேகமற்ற நிலையிலே அவன் அடைய வேண்டிய அந்த இலக்கை அடைந்து விடுகின்றான் ஆனால் தேகம் இருக்கின்ற பொழுதே யார் ஒருத்தன் ஜீவன் முக்தனாக இருக்கின்றானோ அவனுக்குத்தான் இது சாத்தியமும் விதேக முக்தி சாத்தியம் மற்றவர்களுக்கு தேகம் விடுவார்கள் ஆனால் முக்தி என்பது சாத்தியமாகாது அப்போ இங்க என்ன புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த ஜீவன் முக்தி லட்சணம் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப ஜீவன் முக்தி லட்சணம் என்ன தன்னை தானே அறிந்து கொள்ளுதல் தன் சொரூபத்தில் நிலையாய் நிற்றல் இதுதான் ஜீவன் நிலை இப்ப தன்னுடைய சொரூபம் என்ன நான் ஒரு ஆத்மா நானே பிரம்மம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இப்போ அதை நானே பிரம்மம் நானே ஆத்மாங்கிற தெளிவு எப்படி நம்ம கிட்ட வரணும் இந்த உடல் அடிப்படையில் கிடையாது ஏன்னா இந்த பஞ்ச கோஷங்களை கடந்து அதுக்கப்புறம்தான் இருக்கிறது ஆத்மா அதுதான் நேர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்ப இங்க நம்ம எதுலையும் போய் சிக்கக்கூடாது எங்க போய் சிக்கக்கூடாது இந்த உடல் நானும் தவறான அபிப்பிராயம் நம்ம கிட்ட வந்துடக்கூடாது மனம் நானுங்கிற தவறான அபிப்பிராயம் வந்துடக்கூடாது புத்தி நான் விஞ்ஞானமய கோஷம்ங்கிற புத்தி நானுங்கிற தவறான அபிப்பிராயம் நம்ம கிட்ட வந்துடக்கூடாது அதே மாதிரி பிராணன் இந்த மூச்சுதான் நான் அப்படிங்கிற தவறான அபிப்பிராயம் நம்ம வந்துடக்கூடாது ஆனந்தமய கோஷமாகிய காரணத்தேகன் அதுதான் நம்முடைய சஞ்சித கர்மா பல்வேறு பிறவிகளாக நம்ம ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்ற பிறப்பு இறப்புக்கு காரணமான மூலமே அதுதான் அப்ப அந்த ஆனந்தமய கோஷமும் நான் என்று கருதிவிடக்கூடாது ஏன்னா இதெல்லாம் நம்மகிட்ட இருந்து போகணும் இது எல்லாம் போனாதான் ஆத்மாவாக நம்ம மலர முடியும் ஆத்மாவாக நம்ம மாற முடியும் இங்க எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கிட்டு இருந்தா கூட நம்ம ஆத்மான்னு சொல்ல முடியாது ஏன்னா உடல் பட்டு இருந்தாலும் ஆத்மாவாக முடியாது ஏன்னா இந்த உடல் நான் நான்குற அபிமானம் நம்ம இருக்குது இல்ல பிராணாயாமத்தை பண்ணிக்கிட்டு இந்த பிராணம் தான் முக்கியம் உயிர் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு பிராணாயாம பயிற்சியில சிக்கிக்கிட்டு நம்ம ஆத்ம ஞானி ஆக முடியாது சரி மனோ வியாபகத்துல போய் சிக்கிக்கிட்டு எனக்கு எல்லாம் இது தெரியும் அது தெரியும்ட்டு மனதுல போய் மாட்டிக்கிட்டு அங்கும் ஆத்ம ஞானி நிலைக்கு அடைய முடியாது புத்திசக்தியில எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அகம் பிரம்மாஸ்மி நான் படிச்சுட்டேன் அப்ப நானே அந்த பிரம்மம் அப்படின்ட்டு அகங்காரத்தில் ஆடிக்கிட்டு இருந்தாலும் ஆத்ம ஞானத்தை அடைய முடியாது அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் இது எல்லாம் கடக்கணும் பஞ்ச கோஷங்கள்னு பொதுப்படியாக சொல்லிடுறாரு ஐந்து கோஷங்களையும் கடக்கின்ற பொழுது நான் ஆத்மா அப்படிங்கிறது திடமாக நிற்க முடியும் அப்படிப்பட்டவர்கள் ஆத்ம ஞானிகள் ஜீவன் முக்தர்கள் அப்போ அந்த ஜீவன் முக்தர்கள் எப்படி ஜீவன் இருக்கும் பொழுதே தன்னுடைய முக்தியை அடைந்து விடுகின்றார்கள் இங்கே முக்தி மோட்சம் என்பது என்னன்னா இந்த உயிரோடு இருக்கும் பொழுதே தன்னுடைய சுரூபத்தை உணர்ந்து கொண்டவர்கள்னு அர்த்தம் தான் வாழும் காலத்திலேயே தன்னை உணர்ந்து கொண்ட ஞானிகளைத்தான் நீங்கள் ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இப்ப ஜீவன் போன பிறகு அடையறதல்ல ஜீவன் இருக்கும் அடையக்கூடிய நிலைப்பாடு இப்ப நிறைய பேர் இந்த மோட்சம் முக்தி அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கிறாங்கன்னா இறந்த பிறகு அடையிறது அப்படின்னு நினச்சுக்கிறாங்க ஏதோ நம்ம செத்த பிறகு கைலாசம் போயிட்டா அது மோட்சம் அல்லது வைகுந்தம் போயிட்டா அது மோட்சம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அதெல்லாம் வந்து சும்மா புராணக்கதையில ஏற்றி வைத்திருக்க எண்ணம் ஏன்னா இங்க அதெல்லாம் ஒரு அஷூரன்ஸ் கிடையாது இப்போ நீங்க கைலாசத்துக்கு யாரும் போய் வந்ததில்லை யாரும் வைகுண்டத்துக்கு போய் வந்ததில்லை அப்ப யாராவது கைலாசத்துக்கு போயிட்டு வந்து அந்த கைலாசம் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தா நம்ம அதை நம்பலாம் ஆனா சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்துட்டு நான் ரொம்ப ஊர்வசியெல்லாம் பார்த்தேன் இந்திரனை பார்த்தேன் யாராவது சொன்னா நம்ம நம்பலாம் எல்லாம் புனைக்கப்பட்ட விஷயங்கள்ல நம்ம போய் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது ஆனால் ஜீவன் ஆதாரம் இருக்கு நீங்க வாழும் பொழுதே அடையக்கூடிய ஆனந்தம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் இங்க வாழ்வியல் வாழ்வியல் முறைன்னு சாஸ்திரம் மட்டும் பல்வேறு மகான்களும் உபதேசிக்கிறார் ஏன்னா அவங்க எல்லாருமே தன்னுடைய அனுபவங்களை ஷேர் பண்றாங்க நம்மளோட ஏன்னா அவங்க அடைந்த ஆனந்தத்தை இந்த உலக மக்கள் அடையணும் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்ட்டு மகான்கள் நினைச்சதுனால தான் இதை எப்படியாவது கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்தனும் அப்படின்ட்டு அவரவர்கள் பாணியிலே அழகாக பல்வேறு விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அந்த அடிப்படையிலே நம்ம வாழும் அடைகின்ற ஆனந்தம் இருக்கு பாருங்க அதுதான் ஜீவன் முக்தி இந்த ஜீவன் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு பிரம்மாவோ ஒரு இந்திரனோ அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் எப்படி இருக்கும் நமக்கு புராண கதைகளில் சொல்லப்பட்டிருக்குது ஒரு கற்பனை கதைகளில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இப்போ ஒரு இந்திரன் எப்படியெல்லாம் சுரபோகங்களை அனுபவிக்கிறான் எவ்வளோ ஜாலியாக வாழ்கிறான் சொர்க்கலோகத்தில் அங்கே என்னென்ன ஆனந்தம் நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஆனந்தத்தை சும்மா ஒரு நம்ம இந்த பிரம்மா அனுபவத்தில் இந்த ஆத்மஸ்வரூபத்தில் நிற்கிறதுல ஒரு பர்சன்ட்னு தான் சொல்கிறாரு நூறு பர்சன்டில் தான் இந்திரனுடைய ஆனந்தம் அப்படியே ஒவ்வொரு தேவர்களும் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் பிரம்மா வரைக்கும் பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டு வரைக்கும் எடுத்துக்கிட்டா கூட இந்த ஆத்ம ஞானத்துக்கு ஆத்ம சந்தோஷத்துக்கு ஈடாகாது அப்படிங்கிறத சாஸ்திரம் தெல்ல தெளிவாக சொல்லுது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இந்த ஞானம் இந்த ஆனந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அதை எந்த இதை விட ஒப்பிட முடியாது அல்லது நான் இப்படித்தான் அனுபவிச்சேன்னு சொல்லி யாரும் சொல்லிடவும் முடியாது அது அவர் அவர்களுடைய அனுபவம் அதனால தான் அது அவங்க சுயமா அடைய வேண்டிய அந்த அனுபவத்தை அவங்க அவங்களே அடையணுங்கிறதுக்கு தான் இவ்வளவு விஷயங்களும் சொல்லிக்கிட்டே இருக்குது மற்றவர்கள் புரிய வைக்க முடியாது அது அப்ப நானே அதை அனுபவம் அப்படிங்கறது அடிப்படையில் இவர் என்ன சொல்றாருன்னா இங்க நித்தமும் வெளிப்போல் பற்றா நேய மாத்திரமாய் ஜீவன் முக்தரானவர் விவேக பெற்றிருப்பார் அப்போ அதன் பிறகு நம்ம ஒரு செயல் செய்யாமல் இருந்தோம்னா நமக்குள்ள என்ன இருக்கும் தன் இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து அறியாமைகளும் நீங்கி நானே அந்த அகண்ட பிரம்மமாக இருக்கிறேன் எங்கும் எதிரும் நீக்க மறை இருந்திருக்கின்றேன் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுக்குள்ள நிற்கக்கூடிய ஜீவன் முக்தர்கள் வந்து இந்த உடல் பற்றலாம் இருக்காது பஞ்ச கோஷங்களும் அவர்கள் விட்டு விலகிவிடும் அவங்களை விட்டு விலகிவிடும் அந்த ஜீவன் முக்தர்கள் வந்து எல்லாத்தையும் திறந்துடுவாரு அப்படின்றத சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா அந்த ஜீவன் முக்தர்களை நாலு வகையினர்கள் இருக்கிறார்கள் அடுத்த பாடல சொல்ல போறாரு அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் இங்க விளக்குறாரு அதாவது ஒரு ஜீவன் முக்தர்கள் அது இப்படித்தான் ஒரு நிர்ணயிக்கப்பட்டதல்ல இப்போ ஒரு ஜீவன் முக்தர் இருக்கிற மாதிரி இன்னொரு ஜீவன் முக்தர் இருக்க மாட்டார் அப்போ இந்த ஜீவன் தன்னுடைய நிலையில அந்த சாஸ்வரத்தை அடைந்து விட்டாலும் கூட அவர்கள் வாழும் முறையிலே பல்வேறு விதமான விசேக சுகங்களில் ஈடுபட்டு கொண்டுதான் இருப்பார்கள் அப்போ எப்படி நம்ம ஜீவன் முக்தர்கள் கண்டு கொண்டு வருது ஒரு ஞானியின் விஷயத்தை ஒரு ஞானி மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும் பாம்பின் கால் பாம்பறியும் சொல்லுவாங்க ஒரு பழமொழி ஒரு பாம்பு போற பாதையா இன்னொரு பாம்பு தான் கண்டுபிடிக்க முடியும் மற்றவர்களால் அந்த பாம்பு இந்த பக்கம் தான் போச்சு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அதுகளுக்குண்டான அந்த கோட் வேடா அதுக்குண்டான அந்த ரகசியம் இருக்கு அந்த பாம்பு பயணிக்கிற இடம் அதனுடைய ஸ்மெல்லு அதை வச்சு தான் அது பயணம் பண்ணும் இந்த பக்கம் நம்மளால ஒருத்தன் போயிருக்கா நாம அதே வழியில ட்ராவல் பண்ணுட்டு இன்னொரு பாம்பு அந்த பயணத்தை நோக்கி அதே வழியில போகும் அது மாதிரி ஒரு ஞானியை இன்னொரு ஞானி மட்டுமே அறிவான் மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியாது பார்த்தா அவங்களுக்கு சாதாரண மனிதனா தான் தெரியும் அவனுக்கு ஞானி மாதிரி தெரியாது ஏன்னா அந்த ஞானியை தெரிந்து கொள்வதற்கான ஒரு தகுதி இன்னொரு ஞானிக்கு மட்டுமே உண்டு அந்த எண்பத்தி ஏழாவது பாடல சொல்ற பாருங்க ஞானமார் ஜீவன் முக்தர் நால்வகை ஆவர் வாணிகர் பிரம்ம வித்து வரன் வரியான் வரிட்டன் ஆனவர் நாமமாகும் அவர்களில் பிரம்மவித்தின் தானமும் அற்றை மூவர் தானத்தமியும் சொல்வேன் என்ன சொல்றாருன்னா இந்த ஞானத்தை அடைந்த ஜீவன் முக்தர்கள் அவங்க நாலு பேர் இருக்காங்க நாலு வகையில் இருக்காங்க அவங்களை பத்தி சொல்ற கேளு அப்படிங்கிறாரு அப்ப அவங்க என்ன என்னென்ன செஞ்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஜீவன் முக்தர்கள் வியாபாரமும் வாணிபர் பிரம்மவித்து வரன் வரியான் வரித்தன் அப்ப இவர்களை பத்தி நான் தெளிவா சொல்றேன் இவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா இவங்க உலக விவகாரங்கள் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு இருந்தாலும் எதுல ஒட்டாமல் தனித்து இருப்பார்கள் அதுல எதுவும் சம்பந்தப்படாமல் இருப்பார்கள் அவங்களுக்கு நாலு பேர் இருக்கு அவங்களுக்கு வந்து பிரம்ம வித்து பேரு வரன் அப்படின்னு இன்னொரு அப்படின்னு ஒரு பேரு மொத்தம் நாலு பேரு நல்ல நாலு பேர் பிரம்ம வித்து வரன் வரியான் வரிட்டன் அப்படின்னு நாலு விதமான பெயர்களில் அவங்களை அழைக்கிறாங்க அப்ப இவங்க நாலு பேர் எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு இதெல்லாம் நாமம் இவர் அவர்கள் பெயர்கள் அப்படிங்கிறார் ஒரு ஜீவன் சும்மா ஒரு பெயர் சூட்டுறாரு அடையாளம் காட்டுறாரு இவருக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு அப்ப அது வந்து சாஸ்வதமா அந்த பெயர் தான் அவங்களுக்கு நிரந்தரமான இல்லை இந்த நாம ரூபங்கள்லாம் வந்து போகின்றது நமக்கு ஒரு புரிதலுக்காக இவங்க இப்படி இருப்பாங்க இவங்க இப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த நாமத்தை அங்க சூட்டுறாரு அப்ப அந்த அடிப்படையில பிரம்மவித் வரண் வரியான் வரிட்டன் ஆனவர் நாமமாகும் அவர்களில் பிரம்மவித்தின் தானமும் அட்டை மூவர் தாரதம்மியும் சொல்வேன் அதுல முதல்ல பிரம்ம வித்துன்னா என்ன அவனை பற்றி சொல்லிட்டு அவனுடைய அனுபவத்தையும் உங்களோட சொல்லிட்டு அதற்கு பிறகு நான் என்ன பண்றேன்னா மற்ற மூவர்களுடைய தாரத்தமியத்தை அவருடைய மற்றவருடைய விஷயங்களையும் நான் குறிப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்றேன் இந்த பாடல்ல அப்ப மற்ற மூவர்களுடைய தாரதமியம்னா என்ன அவருடைய ஏற்ற இறக்கம் அவங்க எந்த அளவுக்கு உயர்ந்திருப்பாங்க எந்த அளவுக்கு இறங்கி இருப்பாங்க அப்படின்னு அந்த மூன்று பேருடைய மற்ற விஷயங்களையும் நான் இதுல சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல முடிக்கிறாரு அப்ப நம்ம இதுல என்ன புரிஞ்சுக்கணும் ஒரு ஞானி மிக உயர்ந்த நிலையில ஜீவன் முக்தர் அடைந்தாலும் ஒவ்வொரு ஞானியும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் அப்ப அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறது இப்ப அடுத்த பாடல சொல்றார் பாருங்க எண்பத்தி எட்டாவது பாடல் தீரராய் பிரம்ம வித்தாய் தெளிந்தவர் உண்ணம் வாரமா இருந்த தங்கள் வருணமா சிரமன் சொன்ன காரியமானாலும் பலருக்கு உபகாரமாக நேரதா செய்வர் தீர்ந்த நிலைவிடார் ஜீவன் முக்தர் இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா தீரராய் அதாவது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவனாக வலிமை பொருதிவனாக இருப்பார் பிரம்ம சாதாரண ஆள் கிடையாது தன்னுடைய மனோசக்தியும் உடல் சக்தியும் அதிகப்படுத்தி இருப்பார் ஏன்னா அவர் வந்து எல்லா காரியங்களும் செய்யக்கூடியவர் அவர் இப்ப எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போய் குகையில ஒழிஞ்சுக்கிறவரோ இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே காணாம போறவரோ கிடையாது சமுதாயத்துல சாதிக்கின்றவர் அதாவது வாழ்ந்து மனிதர்களுக்கு மனிதராய் வாழ்ந்து எல்லா காரியங்களும் செய்து கொண்டிருக்கின்றவர் தீரராய் பிரம்மவித்தாய் தெளிந்தவர் தெளிவு முன்னம் இப்ப அவர் தெளிஞ்சிட்டாரு அவருக்கு எல்லா விஷயம் புரிஞ்சு போச்சு அப்போ மற்றவர்களையும் அது அந்த விஷயத்தை சொல்லி தெளிவு வைக்கணும் அப்போ வாரமா இருந்த தங்கள் வருணமாம் சிரமம் சொன்ன வருணம்னா இங்க ஆசிரம தர்மங்கள் என்ன மாதிரி ஆசிரம தர்மங்கள் நமக்கு வருணாசிர தர்மங்கள் இருக்குது அதாவது பிரம்மச்சரியம் இல்லறம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் அப்படிங்கிற வர்ணாசிரமங்கள் நமக்குள்ள இருக்குது அப்ப இதுல பயணிக்கிறார அவரு அவர் ஒன்றும் எடுத்த உடனே ஜீவன் வந்துடல இப்போ ஜீவன் முக்தர்கள் வந்து பிறக்கும் போதே ஜீவன் முக்தர்களாக இல்லை அவர்கள் சராசரி மனிதர்களாக தான் பிறக்கிறாங்க அப்போ அவர்கள் பிரம்மச்சரி வாழ்க்கை வாழ்கிறார்கள் மாணவ பருவத்திலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இல்ல தர்மத்திலேயும் ஈடுபடுகிறார்கள் மனைவி குழந்தைகள் எல்லாம் அப்படி வாழ்கின்ற அந்த நிலையில் அவங்க கற்ற கல்வியினுடைய ஞானம் தான் அவங்களை ஜீவன் மாத்துது அவர்கள் படித்த கல்வி எப்படிப்பட்ட கல்வி தன்னை அறிகின்ற கல்வி இப்போ உலகத்தில் பொருளாதாரத்திற்காக படிக்கின்ற கல்வி ஒரு பக்கம் இருக்குது அது வந்து நம்ம பணம் தேடுவதற்காக சமுதாயத்தில் வாழ்வதற்காக நமக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடங்கிற அத்தியாவசிய தேவைகள் நமக்கு தேவைப்படுறதுனால அதற்காக நம்ம பொருளீட்டி பொருளாதார கல்வி நமக்கு தேவைப்படுது ஆனால் பொருளாதார கல்வி மட்டுமே நமக்கு முக்கியமானா இல்லை தன்னை அறியக்கூடிய தலையாய கல்வி நமக்கு முக்கியம் அப்போ இதைத்தான் திருவள்ளூரும் சொல்றாரு மற்றதனால் ஆய பயணங்குள் வாழறிவன் நற்றால் தொழாரின் அப்படிங்கிறார் அப்போ ஒருத்தர் எவ்வளோ தான் படிச்சுருந்தாலும் அந்த தூய அறிவு வாழ அறிவுனால் இங்கே தூய அறிவுன்னு அர்த்தம் அந்த தூய அறிவை தெரிந்து கொள்ளாதவன் படித்து பிரயோஜனம் இல்லை அப்போ அவனுடைய படிப்புனால பலன் இல்லைங்கிறாரு அது அந்த படிப்பு என்ன வெறும் பொருளாதாரத்துக்கு மட்டும் பயன்படும் சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் கடைசியில் செத்து போகலாம் அவ்வளோ தான் வந்த நோக்கம் என்ன ஒரு பிரயோஜனம் இல்லை ஏன்னா இப்போ மிருகங்கள் வந்து படிக்கிறதே இல்லை இப்போ ஏதாவது மிருகங்களோ பறவைகளோ பாடம் மாதிரி ஸ்கூலுக்கு போய் படிக்குதா அதெல்லாம் எதுவுமே செய்கிறது இல்லை ஆனால் அவைகள் என்ன பண்ணுதுன்னா நம்மளை மாதிரியே வாழுது எப்படி வாழுது எல்லாம் ஆனந்தமா இருக்குது அதாவது அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுது நல்லா சாப்பிடுது நல்லா தூங்குது குழந்தை குட்டி பெத்துக்குது செத்து போகுது இப்போ மனிதனாலதான செஞ்சுக்கிட்டு இருக்கான் இவன் என்ன பண்றான் நல்லா வாழறான் சந்தோஷமா இருக்கிறான் சாப்பிட்றான் தூங்குறான் குழந்தை குட்டி பெத்துக்கிறான் செத்து போறான் அப்ப இதற்காகவா மனிதனும் மிருகமும் பறவையும் ஒரே மாதிரி படைக்கப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் படைக்கப்படலை அப்ப அவனுக்கு இந்த மிருகங்களிடத்திலயோ பறவைகள் இடத்திலோ இல்லாத ஒரு பிரத்யேக பகுத்தறிவு மனிதனிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த பகுத்தறிவு என்ன தன்னை யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரத்யேக அறிவு நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவு மனிதனிடத்தில் இருக்கிறதுனால அவன் அதை பயன்படுத்தி எதை கற்க வேண்டும் கற்றதனால் ஆன பயனின் கொள் நீ படித்த படிப்பினால நீ என்ன பயனை அடைந்தாய் கேட்கிறார் திருவள்ளுவர் அந்த வாழறிவன் நற்றால் தொழார் எனின்னு அப்படிப்பட்ட தூய அறிவின் ஒருத்தன் தொலவில்லை என்றால் அவன் படித்த கல்வியில் பலனே இல்லை அப்படிங்கிறார் இப்போ இங்கே வந்து ஏன் அந்த வாழறிவன் நற்றால் தொளாரணின்னு சொல்கிறாரு அப்போ அவர் இருமையில் சொல்கிறாரா அப்படின்னா இங்கே வந்து பிரம்மங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் பிரம்மம்ங்கிறது இரண்டு அடிப்படையில் இயங்கிட்டு இருக்குது ஒன்று வந்து நிர்குண பிரம்மம் இன்னொன்று வந்து சகுண பிரம்மம் இப்போ நிர்குண பிரம்மத்துக்கு உருவம் கிடையாது அது குணங்களும் கிடையாது அது எதுலேயுமே வராது ஆனால் சகுண பிரம்மம் வந்து இங்கே குணங்களில் பிரதிபிம்பிக்குது ஏன்னா அதுதான் ஈஸ்வரனாக இருக்குது சகுண பிரம்மம் தான் இங்கே ஈஸ்வரனாக இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ நான் யாருன்னு எனக்கு தெரியாதவன் தன்னை யார் என்று தெரிந்து கொள்ளணும் முதலில் தன்னை ஈஸ்வரனாக முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும் ஏன்னா நான் சகுண பிரம்மமாக தான் இருக்கிறேன் ஏன்னா இந்த உடல் ஒன்று வந்துவிட்டாலே உருவம் வந்துடுச்சு இப்போ உருவம் வந்த பிறகு என்னுடைய நிலைப்பாட்டில் நான் என்ன தெரிந்து கொள்கிறேன்னா இப்போ நான் சகுன பிரம்மன் நிலைப்பாட்டில் இருக்கிறேன் அப்போ அந்த சகுண பிரம்ம நிலைப்பாட்டில் நான் இருந்து கொண்டு என்னுடைய உயர் அறிவு பரிமாணத்தில் நான் பயணிக்கிறதுக்காக எனக்கு கிடைத்த இந்த மனித உடலை கொண்டு நான் அறிவு பரிமாணத்தில் பயணிக்கின்ற பொழுது எனக்கு எது தெரியுது தன்னை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு எனக்கு கிடைச்சிருக்கு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு எனக்கு புரியுது ஏன்னா குரு உபதேசிச்சார் தத்துவ மசி அப்படிங்கிற மகாபாகியத்தை உபதேசின உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு ஆனால் அந்த புரிதலில் நான் நிற்கணும் இல்லை அந்த அறிவை நான் உணர்ந்து கொண்டு அதை நான் தோழணும் ஏன்னா இது நான் தான் அதுவாக இருக்கிறேன்னு தெரிஞ்சுட்டா இங்கே எல்லாமே ஈஸ்வரத்தன்மையில் இயங்கிட்டு இருக்குது இந்த பிரபஞ்சம் அப்போ இந்த உடல் வந்து அந்த ஈஸ்வரனுடைய ஒரு கருவி ஏன்னா இது வந்து எதுவும் டைரக்டாக செய்ய முடியாது அந்த இயக்கத்தில் ஒரு சின்ன டூல் தான் இது இதுக்கு என்ன இருக்குது பஞ்ச கோசங்கள் இருக்குது அந்த கரணங்கள் இருக்குது புறக்கரணங்கள் இருக்குது மனம் இருக்குது புத்தி சித்தம் அகங்காரம் தன்மைகள் இது செயல்படுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்ப இதுவே எல்லாம் பண்ணி சிந்தனை பண்ணி என்னென்ன பண்ணணும் அப்புறம் அது உள்ள போய் வர்றதுக்கு மூச்சு காற்று வர்ற இருக்குது உயிர் சக்தி போய் வந்துட்டு இருக்குது இதெல்லாம் இயக்கத்துல இந்த உடல் சில காரியங்களும் இருக்குது எதுக்காக இந்த காரியம் செய்யுது அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கன்னா அது ஈஸ்வரன் தான் அதை தீர்மானிக்கிறான் ஏன்னா இங்க வந்து ஒவ்வொரு உடலுக்கு உண்டான காரண காரியங்களை வந்து முடிவு பண்றது அவன் தான் அது எப்படி அவன் முடிவு பண்றானா அவனுடைய கருவியாக இந்த உடல்களை இயக்கத்துக்கு கொண்டு வந்து அதில் செய்த பாவ புண்ணியங்களுடைய அடிப்படையில இந்த இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இப்ப நம்ம ஈஸ்வரத்தன்மைக்குள்ள வந்துட்டா இப்ப கர்மாவை நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் நான் கடந்த பாடத்திலேயே சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு இங்க சஞ்சித கர்மாவை நீங்க கை வைக்க முடியாது ஏன்னா ஆல்ரெடி பல்வேறு பிறவிகளாக நம்ம எடுத்த பிறவில கிடைச்சிருக்கிற அந்த கர்மாவை நீங்க கை வைக்க முடியாது ஆனா அதுல இருந்து நீங்க கொண்டு வந்த பிராரப்த கர்மாவில தான் இந்த உடம்பு கிடைச்சிருக்குது அதுல பிரத்யேக மனித உடல் கிடைச்சிருக்குது ஆனா இந்த பிரத்யேக உடல்ல வச்சு கொண்டு நம்ம வாழும் பொழுதே நம்மளுடைய ஆகாமிய கர்மாவை ஆப்ரேட் பண்ணலாம்ல ஏன்னா பிராரப்த கர்மா நீங்க நிர்ணயிக்கப்பட்ட கர்மா இப்படித்தான் நீங்க வாழணும் இன்னாருக்குதான் நீங்க பிறக்கணும் அப்படின்னு எல்லாமே ஆல்ரெடி டிசைட் தீர்மானிக்கப்பட்டது அப்ப அதுல நீங்க கை வைக்க முடியாது அது நீங்க இப்படிதான் வாழ்ந்தாகணும் இப்படிதான் இருந்தாகணும் ஆனா அப்படி வாழும் காலத்திலேயே எது சரி எது தவறுங்கிற பகுத்தறிவு நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அப்போ நம்ம எதை செய்யலாம் எதை செய்ய எதை படிக்கலாம் எதை படிக்க வேண்டாம் புரிதல் நம்ம கிட்டே இருக்கும்போது நம்ம நல்ல விஷயங்களை நோக்கி நம்ம பயணம் பண்ணும் நமக்கு வந்து ஆகாமிய கர்மா நாமளே ஆப்ரேட் பண்ணலாம் அப்போ நம்ம நல்லதை நோக்கி நோக்கி நம்ம பயணிக்கும் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நல்லதை நோக்கி பயணமாகும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பிரார்த்த கர்மாவில் நம்ம என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு கொண்டு வந்திருந்தா கூட நம்ம ஆகாமிய கர்மாவை சரியா ஆப்ரேட் பண்ணோம்னா பிராரப்த கர்மா அவனுடைய சுமை நமக்கு குறையும் ஏன்னா அறியாமையில் வாழும் போது நம்ம அந்த சிக்கலில் போய் மாட்டுவோம் அறிவோடு வாழும்போது நம்ம அதை தவறுன்னு சொல்லி அதில் போக மாட்டோம் அதான் நான் கடந்த பாடத்தில் ஒரு உதாரணம் கொடுத்தேன் இப்போ ஒரு குழந்தை வந்து கால் இல்லாமல் ஊனமாக பிறக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பிராரப்த கர்மா அப்படி தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அது நடக்கக்கூடாதுன்ட்டு ஊனமாக பிறக்குது ஆனால் அப்படி ஊனமாக பிறந்த குழந்தைய கூட நம்மிடத்தில் இருக்கிற புத்தி சக்தினாலே ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பிலே வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு செயற்கை காலை அந்த குழந்தையை நடக்க வைக்கிறோம் அப்போ ஒரு காலில்லாத குழந்தைய கூட ஒரு காலை பொறுத்து நடக்க வைக்க முடியும்னா அதுக்கு எது செயல்படுது இங்கே ஆகாமிய கர்மா தானே நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் ஆகாமிய கர்மாவோட நம்ம என்ன பண்ணலாமோ காலில்லாமல் பிறந்துட்டோம் அப்படியே விட்டுடலான்னு விட்டுடுறோமா இல்லையே அதை நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு செயற்கை காலை பொறுத்து அந்த குழந்தையை நடக்க வைக்கலாம் அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய பிரத்யேக அறிவு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவை வச்சு நம்ம அதை சரிப்படுத்துகிற மாதிரி இது எல்லாமே ஈஸ்வர நீதிக்குள்ளே நடக்கும்போது நாம் அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ளே நுழைஞ்சிட்டோன்னு வைங்களேன் எல்லாமே உங்களுக்குள்ளேயே புரிய வரும் அதுதான் நான் அவன் வரும்போது அந்த மலர்ச்சி இறைவனால வெளிப்படுது அப்போ அது நமக்குள்ள மலர்றதுக்கு உண்டான அந்த ப்ராக்டிஸ் நம்ம பண்ணணுமா இல்லையா அப்போ அதை தான் இங்கே இருக்காங்க பெரியவங்க அதனால நம்ம அந்த பாதையில பயணிக்கும் போது நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து நம்ம பயணிக்கணும் அப்போ நல்ல கல்வியை நம்ம கற்றுக்கணும் அப்படிப்பட்ட கல்வி இந்த கல்வி அப்போ இதில் நம்ம தெரிஞ்சு இதை வந்து நம்ம அடிக்கடி கேட்டு இதில் வந்து நிலைய நின்று அதில் ஒரு தெளிவு அடையணும் தெளிவு அடைஞ்சாதான் நமக்கு இதில் அந்த ஜீவன் நம்ம வாழ முடியும் அப்போ ஜீவன் எப்படி வேணா இருப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறாரு இப்போ எப்படி சொல்ல வர்றாருனா தீரராய் பிரம்மவித்தாய் தெளிந்தவர் தெளியும்ன்னும் வாரமாய் இருந்த தங்கள் வருணாசிரமம் சொன்ன பார காரியமானாலும் பலருக்கு உபகாரமாக நேரதா செய்வர் தீர்ந்த நிலைவிடார் ஜீவன் முக்தர் இந்த ஜீவன் என்ன பண்ணுவானா பிராரப்த கர்மாவின் படி வந்துட்டான் அவன் பறக்கும்போதே ஜீவன் கிடையாது நம்முடைய ஆசிரம தர்மங்களுக்குள்ள வந்துடறான் பிரம்மச்சரியம் இல்லறம் வானப்பிரஸ்தம் சன்னியாசங்கிற படிநிலையில பயணிக்கிறான் அப்படி பயணிக்கும்போது அவனுக்கு குடும்பம் வந்துடுது குழந்தைக்குட்டி வந்துடுது அதுக்குண்டான வருமானத்தையும் அவன் சம்பாதிக்கிறான் எல்லாமே தர்மப்படி செய்வான் ஏன்னா அவன் வந்து அதர்ம வழியில் போக மாட்டான் தர்மப்படி வாழ்வான் எது அதாவது தர்மம்னா அதர்மம்னா என்னென்ன அவன் படித்து வச்சுருக்கான் ஜீவன் நிலைக்கு வர்றதுன்னா சும்மா அஜ்ஞானிகள் வந்துட முடியாது அந்த தெளிவு அந்த வாழ்க்கையில் எதை நோக்கி நகரணும் நம்ம எப்படி முன்னேறணும் அதுக்கு எதெல்லாம் நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த புரிதல் அவனுக்கிட்ட இருக்கும் ஜீவன் கிட்ட அந்த புரிதல் இருக்கிறனால தான் அவன் ஜீவன் முக்தனாவே அப்போ அந்த புரிதலோடு அவன் பயணம் பண்ணி நல்லது கெட்டதை பிரித்தறிந்து பகுத்தறிந்து அதில் பயணம் பண்ணும்போது அவங்க கிட்ட இருக்கிற மூன்று குணங்களும் அவங்ககிட்ட வெளிப்படும் என்னென்ன குணம் தமோகுணம் ரஜோகுணம் சத்துவ குணம் மூன்று குணமும் வெளிப்பட்டு அந்த மூன்று குணங்களின் மூலமாக அவன்கிட்ட அறியாமையும் அறிவும் கூட வெளிப்பட்டு எல்லா நிலைகளையும் கடப்பா ஒவ்வொன்றும் கடந்து கடந்து கடந்து வெளி அப்படி வரும்போது தான் அவன் என்ன பண்றான் தெளிவு அடைகிறான் அந்த தெளிவு அடைவதற்கான பாதைகளிலேயே அவன் பயணம் பண்றான் இப்ப எப்படி ஒரு சேத்துல போய் மண் வந்து கலந்துடுது தண்ணியும் மண் கலந்துடுது சேத்துல இப்போ அந்த சேத்துல இருக்கிற தண்ணியை நம்ம பிரித்து எடுக்கணும் அப்படி பிரித்து எடுக்கணும்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா தேற்றாங்கொட்டையை வந்து அந்த தண்ணியில போட்டு வச்சுடுவாங்க அந்த களிமண் தண்ணியில கலங்கிய தண்ணியில வந்து தேட்டாங்கொட்டையை போட்டுட்டு ஒரு நாள் வச்சுட்டோம்னா மறுநாள் என்ன பண்ணோம்னா அந்த மண்ணெல்லாம் அடியில் போய் தங்கி மேல தெளிந்த நீர் மட்டும் வந்துடும் அந்த தேற்றாங்கொட்டை என்ன பண்ணோம்னா தண்ணியை தனியாகவும் மணல தனியாகவும் பிரிக்கும் பிரித்து ரெண்டு தனித்தனியாக பண்ணிடும் அப்படி பண்ண உடனே அந்த தெளிந்த நீர் எடுத்து குடிப்பாங்க ஏன்னா கிராமத்துல வந்து அன்னைக்கெல்லாம் தண்ணி கிடைக்காத கஷங்கள்லாம் ஒரு ஏரியிலையோ ஒரு குளத்துலையோ அல்லது வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது இதுல ஊர்லேயோ அவங்க தண்ணி எடுக்கும்போது இப்படி தான் எடுக்க முடியும் இப்போ தான் நம்மலாம் பம் செட்டு போட்டால் தண்ணி வந்துருது மோட்டர் வந்துருது அப்பெல்லாம் அப்படி கிடையாது அப்போ அதுக்கு இது அவமானமா கொடுத்துருக்காரு அப்போ இந்த தேற்றாங்கோட்டையின் மூலமாக களங்களை நீக்கி தான் அன்னைக்கு அந்த தண்ணி குடிக்காங்க அந்த மாதிரி இங்க கலங்கிய மனம் தன்னுடைய புத்தி சக்தியினால தெளிவடையும் ஏன்னா நம்ம கிட்ட வந்து மனமும் இருக்கு புத்தியும் இருக்குதே மனம்ங்கிறது விஷயங்களை உள்வாங்குது ஆனா புத்தியை பகுத்தறியணும் இப்ப ஒருத்தர் சொல்றதை அப்படியே கேட்டுக்கூடாது திருக்குறள் சொல்லுது எப்பொருள் எத்தன்மைதாகிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறியும் ஒரு விஷயத்தை ஒருத்தர் அப்படியே சொல்றாங்கன்னா அது அப்படியே நம்ம எடுத்துக்க கூடாது அதனுடைய விஷயம் என்ன எந்த அளவுக்கு அது உண்மை அப்படின்னு நம்ம அதை பத்தி சில ஆராய்ச்சிகள் செய்யறதுக்கு நமக்கு புத்திசக்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது அது வந்து மிருகத்தோட நம்ம கிட்டதான் பவர்ஃபுல்லா இருக்கு ஒரு மிருகத்துக்கும் புத்திசக்தி இருக்கு அது எது நல்லது எது கெட்டதுன்னு அதுக்கு சில விஷயங்கள் அது பகுத்தறியும் ஆனா மனிதனிடம் இருக்கின்றது பிரத்யேக அறிவு அப்ப இதன் மூலமா தான் அவன் இன்னும் உயர்நிலைக்கு போய் வந்திருக்கிறாங்கிறது இங்க சொல்ல வருது அப்ப அந்த அடிப்படையில் நாம் இந்த புத்தி சக்தியை வச்சு இந்த பாடத்திட்டங்கள்ல நம்ம படித்து நன்மை தீமைகளை பகுத்தறிந்து அதன் வழியில நம்ம பயணம் ஒரு தெளிவு அடையும் போது மட்டும்தான் நம்ம ஜீவன் நிலைக்கு வர முடியும் அதுக்குதான் இந்த பாடங்களை அடிக்கடி நம்ம கேட்கணும் இந்த மாதிரி விஷயங்களை உள் வாங்கணும் அப்படிங்கிறது அந்த நிச்சய புத்தியில யார் தெளிவாக நிற்கின்றார்களோ அவர்கள் ஜீவன் முக்தர்கள் இந்த பாட்டில் சொல்றாரு பார காரியமானாலும் பலருக்கு உபகாரமாக நேரதா செய்வர் தீர்ந்த நிலைவிடார் ஜீவன் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருப்பாங்க உபகாரமாக வாழ்வார்கள் எல்லா காரியங்களும் செய்து கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டுல கொஞ்சம் கூட கீழே இறங்க மாட்டாங்க தானே அந்த பிரம்மங்கிற அந்த நிலையில் அவங்க இருந்து கொண்டு வாழ்கின்றவர்கள் தான் ஜீவன் முக்தர்கள் பாடல்ல தெளிவுபடுத்துறாரு இப்ப எண்பத்தி ஒன்பதாவது என்ன சொல்றாருன்னா காமமாதிகள் வந்தாலும் கணத்திற்போம் மனத்திற் பற்றார் தாமர இலை தண்ணீர் போல் ஜகத்தோடும் கூடி வாழ்வார் பாமரர் என காண்பிப்பார் பண்டிதர் திறமை காட்டார் ஊமரும் ஆவார் உள்ளத்து உவகையாம் ஜீவன் முக்தர் இந்த ஜீவன் முக்தருடைய பெருமையை சொல்றார் இந்த பாடலில் எண்பத்தி ஒன்பதோ என்ன சொல்றாருன்னா காமவாதிகள் வந்தாலும் அவர்கள் ஜீவன் முக்தரோட மனிதன் தானே அவங்க கேட்டா தனியா அப்படியே வானவழியிலிருந்து பிறந்தாங்களா நம்மளை மாதிரி அவர்களும் மனிதனிடத்திலேயே பிறந்தவர்கள் தான் சராசரி மனிதன் தான் ஆனால் அவர்கள் எதெல்லாம் உயர்ந்திருக்காங்க தன்னுடைய புத்தி சக்தினால உயர்ந்து நன்மை தீமைகளை பகுத்தறிந்து எது சரி எது தவறுங்கிற ஒரு புரிதலோடு வாழுகின்றவர்கள் ஜீவன் அப்படி வாழும்போது அவர்கள் தன்னுடைய தகுதியை உணர்ந்து விட்டார்கள் அகம் பிரம்மாஸ்மிங்கிற விஷயத்தை அனுபவமாக்கிக்கிட்டார்கள் அப்போ அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா வாழும் காலத்திலேயே அவர்களுக்கு ஆசை வந்துடும் காமம் வரும் இந்த காமம்னா எங்கள் ஆசைன்னு அர்த்தம் காமவாதிகள் வந்தாலும் இப்போ ஒரு விஷயம் பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஆசை வருது ஆனால் அந்த ஆசை வந்தாலும் எப்படி இருக்கும் கணத்திற்போம் ஒரு ஆசை வந்துடும் அப்பயே அந்த வினாடியே போயிடும் ஏன்னா எதுக்கு இந்த ஆசை வருது அவங்க தான் விசாரம் பண்ணி தெளிந்த புத்தியில் இருக்காங்க தெளிந்த புத்தியில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆசை வந்தவுடனே மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த ஆசையா நடைமுறைப்படுத்த ஆசைப்படுவாங்க அஜ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயத்த மனசுக்குள்ளேருந்து எண்ணமா வெளிப்பட்ட உடனே அதை இமீடியேட்டா ஆக்டிவேட் பண்ண பார்ப்பாங்க ஆனால் இந்த ஜீவன் முத்திரை அப்படி ஆக்டிவேட் பண்ண மாட்டாங்க உள்ளிருந்து ஒரு எண்ணம் வெளியே வந்த உடனே இது ஏன் எனக்கு வந்தது இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் இதனுடைய சாதக பாதகங்கள் என்ன அப்படின்னு ஒரு செகண்ட் அதை பற்றி யோசிப்பாங்க அது அவங்களுக்கு சரியாக இருந்தால் அதை நடைமுறைப்படுத்துவாங்க சரியில்லைன்னா அப்படி அந்த எண்ணத்தை கைவிட்டுடுவாங்க அப்போ அந்த எண்ணம் கனத்திற்போம் மனத்திற்பற்றார் மனத்தில் அந்த எண்ணத்தை பற்றிக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஒரு எண்ணம் வந்துட்டு அந்த மனசில் பற்றிருக்கணும் சராசரி அக்னியான் என்ன பண்ணுறான் ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்ட உடனே அவன் அந்த மனசுல அதை பற்ற வச்சுக்குவான் அதை வாங்கணும் வாங்கணும் வாங்கணும் அவன் நினச்சிக்கிட்டே இருப்பான் அதை வரைக்கும் ஓய மாட்டான் எல்லா காரியங்களும் செய்வான் ஒரு பொருள் அடையணும்னா நம்ம உதாரணமாக ஏற்கனவே பேசியிருக்கோம் ஒரு செல்போன் வாங்கிறதா இருந்தாலும் ஒரு டிவி வாங்குறதா இருந்தாலும் ஒரு ஆசை நம்ம கிட்ட இருந்து கிளம்பிடுது அப்படின்னா அந்த பொருளை அடைகிற வரைக்கும் நம்ம அந்த எண்ணத்தை விட எப்படியாவது அந்த டிவியை வாங்கிடணும் எப்படியாவது அந்த செல்போனை வாங்கிடணும் அப்படின்னு ஓயாம அதுக்குண்டான முயற்சிகளையும் நம்ம விடா பச்சையத்தையும் செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் ஜீவன் முத்திரல் அப்படி இல்லை இப்போ அவங்களுக்கு ஒரு செல்போன் வாங்கணும் ஒரு எண்ணம் வந்தால் அதனோட உபயோகம் என்ன அதை நமக்கு இப்ப அவசியமா அப்படின்னு யோசிப்பாங்க அதனுடைய பர்பஸ் இருந்தா வாங்குவாங்க இல்லைன்னா அதை பற்றி அவங்க வாங்கி ஆகணுங்கிற மாதிரிலாம் கட்டாயம் இல்லை சராசரி வாழ்வார்கள் ஆனால் ஒரு புரிதலோடு வாழ்வார்கள் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க காம மாதிகள் வந்தாலும் கணத்திற்போம் மனத்திற்பற்றார் தாமர இலை தண்ணீர் போல் ஜகம்தோடும் கூடி வாழ்வார் இப்ப எப்படி தாமர இலையில வந்து தண்ணீர் ஒட்டாது அது போல இவர்கள் இந்த ஜகத்தோட இந்த உலகத்தோட ஒற்றி வாழ்வார்கள் ஒட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த உலகத்திலிருந்து விலகியெல்லாம் போயிட மாட்டாங்க இவங்க வேற உலகம் வேறன்னு எங்கேயோ விலகி இவங்க தனியா காட்டுலயோ எங்கேயோ மலையிலயோ போய் வாழ்றதில்லை சராசரி மனிதனாக இந்த உலகத்தோட ஒட்டி வாழ்வார்கள் கூடி வாழ்வார்கள் ஆனா தாமர இலை தண்ணீர் போல இருப்பார்கள் தாமரைகளில் எப்படி ஒட்டாமல் தண்ணீர் முத்து மேலே நின்றுட்டு இருக்கோம் எப்போ வேணா நடக்குன்னு தண்ணீர் கூட விழுந்துடும் அது மாதிரி இவங்க இந்த உலகத்தோட ஒட்டவே மாட்டாங்க ஆனால் இவங்க எதோட இருப்பாங்க எப்பயுமே தான் ஜீவன் முக்தனுங்கிற அந்த ஆத்மஸ்வரூவத்தோட அந்த இறைவனோட இரண்டர கலந்த நிற்பார்கள் அவங்க வந்து அதிலிருந்து பிரிக்க முடியாது அந்த இறைத்தன்மையிலிருந்து அவங்கள பிரிக்க முடியாது அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் தான் ஜீவன் அப்புறம் பாமரர் என காண்பிப்பார் அப்படிப்பட்ட ஜீவன் முக்தர் அகங்காரம் அபகாரம் அவர்கிட்ட பெரிய ஆள் நான் அப்படின்னு போய் தன்னை பில்டப் பண்ணிட்டு வெளியே காட்டுறதெல்லாம் கிடையாது கொஞ்சோண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்களே இன்னைக்கு வந்து எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அகங்காரத்தில் ஆடிட்டு இருக்கிறாங்க ஆனா இவங்க மிகப்பெரிய அந்த உயரிய ஞானத்தை அடைஞ்சிருந்தால் கூட தானே அந்த பிரம்மன் தன்னுடைய நிலைப்பாட்டில் அவங்க நிலையா நின்றாலும் கூட அவங்ககிட்ட அந்த அகங்காரம் இருக்காது பாமரர் மாதிரி வாழ்வாங்க சராசரி மனிதன் இருப்பாங்க அவங்கள பார்த்தா இவர் பெரிய ஞானின்லாம் சொல்ல முடியாது அப்படி ஒரு சாதாரணமா இருப்பாங்க பண்டித திறமை காட்டார் அதாவது ஒரு பெரிய பாண்டித்தியம்லாம் அவங்ககிட்ட வெளிப்படாது இப்போ பாண்டித்யம்லாம் என்னென்னா இப்போ அந்த வேதசாஸ்திரங்களை படித்தவங்க ரெண்டு விதமாக இருக்காங்க ஒருத்தர் வந்து கர்மகாண்டிகள் இங்கே ஞானிகளுக்கு வந்து அதே வேதசாஸ்திரம் முழுமையாக தெரியும் இப்போ வேதசாஸ்திரத்தினுடைய இரு பகுதியிலும் படிச்சிருப்பாங்க அதாவது கர்மகாண்டம் ஞானகாண்டம்ன்ற ஹோல் சப்ஜெக்ட் அவங்க முடிச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க அதை படித்தாதான் அவங்க அதை வர முடியும் அப்போ ரெண்டு சப்ஜெக்டும் படிச்சிருந்தாலும் அது எல்லாம் நான் முடிச்சுட்டேன் நான் வேதசாஸ்திரம்லாம் படிச்சுட்டேங்கிற அகங்காரம் அவங்கிட்ட கொஞ்சம் கூட இருக்காது ஆனா இந்த கர்மகாண்டிகள் இருக்காங்க பாருங்க வேதத்தினுடைய முற்பகுதியில மட்டும் படிச்சிருப்பாங்க கர்ம காண்டத்துல அதுல என்னென்ன சடங்குகள் செய்யணும் சம்பிரதாயங்கள் செய்யணும் படிச்சுட்டு அந்த வேத மந்திரங்களை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு பெரிய பண்டிதன் போல காட்டிக்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இங்க ஞானிகள் கிட்ட இருக்காது அதாவது சொல்றாரு பண்டித திறமை காட்டார் ஊமரும் ஆவார் அதாவது ஊமர்னா என்ன பேச மாட்டார் பெரும்பாலும் ஊம்மை மாதிரியே இருப்பார் அனாவசியமான விஷயங்களில் ஈடுபட மாட்டார் தனக்கு எல்லாம் தெரியுங்கிற இருக்க மாட்டார் அவசியமற்ற வாய் வார்த்தைகளை விடவும் மாட்டார் பேச மாட்டார்ே இருப்பள்ளத்து உக்தான்த்திலே எப்பொழுதும் ஒரு ஆனந்தோடு சந்தோஷத்தோடு இருக்கக்கூடியவர் காமாதிகள் வந்தாலும் ஆசைகள் வந்தாலும் அந்த கணத்திலேயே போய்விடும் அதை மனதில் பற்ற மாட்டார்கள் தாமரை இடை போல வாழ்வார்கள் இந்த உலகத்தோடு கூடி வாழ்வார்கள் பாமரர் போல இருப்பார்கள் பண்டித திறமை காட்ட மாட்டார்கள் ஊமையை போல வாழ்வார்கள் உள்ளத்திலே உவகையாம் ஜீவன் முக்தர் அப்போ எப்பொழுதும் சந்தோஷமாக சிரித்த வண்ணமே தன்னை தெரிந்து கொண்டு அந்த ஆனந்த நிலையிலே இருப்பார்கள் அப்படின்ட்டு அந்த ஜீவன் பெருமையை இந்த எண்பத்தி ஒன்பதாம் தெளிவுபடுத்துறார் அடுத்தது தொண்ணூறாவது பாடு ஏன்னா இப்ப நான் வந்து இப்ப வரிசைய போகணும் நிறைய சப்ஜெக்ட் இருக்கு இதை வந்து இதுக்கு மேல விளக்குறதுக்கு ஒண்ணும் இல்லை நம்ம முக்கியமான சப்ஜெக்ட்னா கொஞ்சம் டீப்பா போகலாம் இது வந்து என்னென்ன சொல்லிட்டு இருக்காரு ஜீவன் பெருமையை இப்ப நான் சொல்லிட்டு வரேன் பாடல்ல இதுக்கு வந்து பிரீப் எக்ஸ்பிளேஷன் தேவையில்லை சப்ஜெக்ட் வைஸ் போனா போதும் பேதகர் மத்தால் வந்த பிராரத்த நானாவாகும் ஆதலால் விவகாரங்கள் அவரவருக்கு ஆவவாகும் மாதவம் செய்யணும் செய்வார் வாணிபம் செய்யினும் செய்வார் பூதளம் புறப்பார் ஐயம் புகுந்து உண்பார் ஜீவன் அப்ப ஜீவன் பத்தி இன்னுமே சொல்றாரு என்ன சொல்றாருனா ஒரு ஜீவன் முக்தர் பலவராக இருப்பாங்க அவங்க தன்னை பிரம்மஸ்வரூபம்னு உணர்வதற்கு முன்பாகவே பிராரப்த கர்ம வசத்தால்தான் இந்த உடம்பு எடுத்து வந்திருக்குறாங்க ஒவ்வொருத்தரும் உடம்பு எடுத்து ஏன் வந்திருக்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்ட பிராரப்த கர்மா இப்போ பிராரப்த கர்மாவே இல்லைன்னா நம்ம உடம்புல வந்திருக்க மாட்டோமே இந்த உடம்பு நமக்கு ஏன் கிடைச்சிது நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய கர்மம் மூட்டையிலிருந்து கொஞ்சோண்டு தூக்கிட்டு வந்து இப்போ நம்ம இந்த உடம்புல வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்போ எவ்வளவு பெரிய ஜீவன் முக்தனாலும் இருந்தாலும் அவர் ஏற்கனவே செஞ்ச பாவ மூட்டையிலிருந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு வந்து இங்கே அனுபவிக்கிறாரு அப்போ அனுபவிப்பதற்காக தான் அவரும் வந்திருக்கிறாரு ஆனால் அவர் அனுபவிக்கும் போது தன்னுடைய ஆகாமிய கர்மாவை அவர் ஆழ்த் பண்ணிக்கிறாரு ஏன்னா அவர்கிட்ட அறிவு வந்துருது எது சரி எது தவறுங்கிற அறிவு வந்ததுனால இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கையை நான் சரியானபடி வாழ்றேன் தர்மப்படி வாழ்கிறேன் சாஸ்திரப்படி வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி அதனுடைய வழியில நடக்கிறாரு அந்த தர்ம வழியிலே நடக்கிறாரு அதனால கண்டிப்பாக பிராரப்த கர்மா ஜீவன் முக்து இருக்கு அப்ப அப்படிப்பட்ட ஜீவன் முக்தர்கள் பலவாராக ஏன் இருக்கிறாங்க அவரவர்கள் பிராரப்த கர்மா இப்ப ஒரு ஜீவன் பங்களாவில் இருப்பாரு ஒரு ஜீவன் ரோட்ல பிச்சு எடுத்துட்டு இருப்பாரு அப்ப இவரும் ஜீவன் முக்தர் தான் அவரும் ஆனா என்ன இவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம்னா பிராரப்த கர்மா அதனால புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்ப இந்த ஜீவன் வந்து ரொம்ப உண்மையான ஜீவன் அதனால பங்களாவில் இருக்காரு அவரு வந்து சாதா ஜீவன் அதனால பிச்சு எடுத்துட்டு இருக்காரு அப்படி நம்ம நினைச்சிக்க கூடாது ஜீவன் முக்தர்கள் வந்து வேறுபாடெல்லாம் கிடையாது அவங்க உள்ளத்தால உயர்ந்துட்டாங்க அவங்க தன்னுடைய நிலையில அழகா நிக்கிறாங்க நானே அகம் பிரம்மாஸ்துமி அப்படின்னு அந்த தத்துவ விசாரத்தை புரிந்து கொண்டு தன்னுடைய சொரூப நிஷ்டையில் அவங்க நிக்கிறாங்க ஆனா அவங்க வாழ்ற வாழ்க்கை முறையில வேறுபாடுகள் ஏன் இருக்கின்றது என்றால் அவர்களுடைய பிராரப்த கர்மாங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் கம்பேரிசன் பண்ணக்கூடாது இவர் உயர்ந்தவர் அவர் தாழ்ந்தவர் இவர் மிகப்பெரிய சமாதி கட்டியிருக்காங்க இவர் நல்ல ஜீவன் அவருக்கு ரொம்ப சாதாரண சமாதி ஒரு ஒரு குடிசையில போட்டு இருக்க சமாதி இருக்கு அவரு கொஞ்சம் சாதா ஜீவன் முக்தர் அப்படின்னு எல்லாம் நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது ஏன்னா இதெல்லாம் பிராரப்த கர்மா வசத்துல அவங்க வாழ்றதுனால அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் மாறுபட்டு இருக்கும் அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது அவங்களை எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க அதாவது எதனால ஆன்மாவில தான் அடைந்த அனுபவத்துல ஒரே மாதிரி இருப்பாங்க வாழ்க்கை முறை மாறி இருக்கும் அது அவங்களுடைய பிராரப்தா அதனாலதான் சொல்றாரு பேதகர் மதத்தால் வந்த பிராரத்த நானாபாபம் பிராரத்த ஞானாவம்னா ஞானாம்னா பலவிதமான பலவிதமான பிராரத்தம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் அப்ப அந்த பலவிதமான பிராரத்த வசத்தினால வேதம் இருக்கு இவங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறாரு அப்படி பல்வேறு ஜீவன் முக்தர்கள் இருப்பாங்க அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உலக விவகாரங்கள்ல வேற வேற காரியம் செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஒருத்தர் வந்து மா செய்வார் பிரம்மன் இஷ்டையில் அப்படியே ஆழ்ந்திருப்பாரு ஒரு ஜீவன் முக்தர் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில எங்கேயோ ஒரு மலை மேல குகையில உக்காந்துட்டு அப்படியே தவத்தில் இருப்பாரு அவரை பார்க்கவே முடியாது எங்கேயோ ஒழிஞ்சிட்டு இருப்பாரு அவர் வந்து ஜீவன் முக்தர் ஆனா அவர் பிரம்ம நிஷ்டையில் அப்படியே உள்ள போய் ஒரு குகைக்குள்ள ஒழிஞ்சிட்டாரு அவர் நம்ம பார்க்காதனால அவர் ஜீவன் நமக்கு தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட ஜீவன் இன்னும் இருக்கிறாங்க ஆனா ஒரு ஜீவன் முக்தர் இந்த ஊருக்குள்ள பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாரு வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாரு அப்போ வாணிபம் செய்வார் இங்க சொல்றார் பாருங்க மாதவம் செய்யணும் செய்வார் வாணிபம் செய்யணும் செய்வார் அந்த மாதிரி ஒரு குகையில ஒழிஞ்சுக்கிட்டு தவம் பண்ணாலும் பண்ணுவார் ஊருக்குள்ள இருந்துட்டு ஒரு வியாபாரம் பண்ணாலும் பண்ணுவார் ஏன்னா இங்க வந்து அவருக்கு புரிஞ்சு போச்சு இங்க தவம் பண்ணாலும் வியாபாரம் பண்ணினாலும் பண்றான் யாரு இந்த உடம்பு தான் பண்ணுது இந்த மனசு தான் பண்ணுது ஆனா ஜீவன் முக்தர்கள் என்ன உடம்பா மனசா அவங்கதான் பஞ்ச கோஷங்களை கடந்து நிற்கிறாங்கல்ல பஞ்ச கோஷங்களை கடந்து இருக்கக்கூடிய ஜீவன் முக்தர்களுக்கு பேதமை இல்லை உடல் அந்த காரியத்தை செய்யுது அந்த காரியத்தை நான் செய்கின்றனங்கிற அகங்காரம் அவங்ககிட்ட கிடையாது இது என்னுடைய இது மமகாரம் கிடையாது ஏன்னா அந்த புரிதல் தெளிவா இருக்கிறதுனால அவங்க ஜீவன் முக்தர்கள் அப்ப அவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜீவன் முக்தர்களுக்கு வந்து வாணிபம் கூட செய்கிறாங்க தவமும் செய்கிறார்கள் பூதளம் புறப்பார் ஐயம் புகுந்து உன்பார் அப்ப என்ன சொல்றாருன்னா பெரிய ராஜாவா கூட இருக்கலாம் வெளியே வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு குகையில போய் ஒழிஞ்சுக்கிட்டு தவம் பண்ணிட்டு இருக்கலாம் பெரிய அரசன் கூட இருக்கலாம் இப்ப ஜனக மகாராஜா எடுத்துக்கோங்க இப்ப இந்த ஜனகர் வந்து ஒரு மிகப்பெரிய மன்னன் ஆனா அந்த ஜனகர் ஒரு ஞானி அவர் ஒரு ஜீவன் அப்ப ஒரு ஜீவன் வந்து அரசு ஆளக்கூடாதுன்னா தாராளமா ஆளலாம் ஏன்னா அவருக்கு தெரியும் இங்க அரசாடுறது நான் இல்ல இந்த உடம்பு ஆண்டுகிட்டு இருக்குது அது என்ன செய்யுதோ அது செஞ்சுகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்துட்டு அது ஒரு சாட்சியா அப்போ இவருக்கு தெரியும் எல்லாமே இது வந்து இயக்கத்தில் இருக்குது இருக்கு இது ஒரு கருவி இந்த உடம்பு ஒரு டூலு இந்த மனசு வந்து அந்த ஈஸ்வரனுடைய டூலு அது ஒரு பிரபஞ்ச மனம் இது வந்து ஒரு அந்த மனசை வந்து நம்ம ஏற்கனவே பிரிச்சிருக்கோம் ரெண்டு விதமா வியஸ்டி சமஷ்டி இப்போ ஈஸ்வரனுடைய மனசு வந்து சமஷ்டி மனசு அது வந்து பிரபஞ்ச மனம் அது வந்து காஸ்மிக் மைண்டு இப்போ நம்மளை வந்து இண்டிவிஜுவல் மைண்டு தனித்தனி மனம் இது வந்து இப்போ இந்த மனதில் ஒரு எண்ணம் எனக்கு வெளிப்படுதுன்னா அந்த காஸ்மிக் மைண்ட்ல இருந்து தான் ஒரு பார்ட் இதில் வெளிப்படும் அப்போ அதனால தான் இந்த இயக்கமெல்லாம் அவனுடைய இயக்கத்தில் இருக்குது அதுவும் பிராரப்த கர்மா கொண்டு வந்தது படி தான் இது உள்ளிருந்து எண்ணெய் வெளியே கிளம்புவோம் ஆனால் ஜீவன் முக்தனுக்கு என்னென்ன இந்த எண்ணெய் வெளியே கிளம்புன உடனே ஈஸ்வரத்தன்மக்குள் இருக்கிறதுனால அது வேணுமா வேண்டாமான்னு அவன் டெசிஷன் எடுக்கிற அத்தாரிட்டி அவங்ககிட்ட இருக்குது ஒரு அக்ஞானிகிட்ட அது இல்லை அக்ஞானி என்ன பண்ணுவானா ஒரு எண்ணம் கிளம்பின உடனே அதை நடைமுறைப்படுத்திடுவான் ஆனால் ஜீவன் முக்தன் அந்த எண்ணெய் வெளியே வந்த உடனே அது ஏன் வருதுன்னு அதை பார்த்து அதை செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு தெளிவுக்கு வருவான் செய்யணும்னா செய்வான் வேண்டாம்னு செய்ய மாட்டான் அவ்வளவுதான் ஆனால் அவன் வந்து ஏன் பிஸ்னஸ் பண்ணுறான் ஜீவன் முக்தனுக்கு என்ன எல்லாமே கிடைச்சிடணுமே ஏன் பிஸ்னஸ் பண்ணுறான்னா இப்போ ஜீவன் முக்தன் ஆனவுடனே அவனுக்கு எல்லாமே கிடைக்குங்கிறதுலாம் கிடையாது என்ன மேஜிக் பண்ணியா ஜீவன் முக்தன் வாழ முடியும் அப்போ ஜீவன் ஒரு ஞானம் தான் இது தன்னை யார் என்று அறிந்து கொண்ட ஞானம் அது அப்போ அந்த ஞானத்தில் இருக்கிறவனுக்கு வந்து பொருளாதாரம் வேணும்னா ஒரே வழி என்ன பிச்சு எடுக்கணும் இல்லைன்னா சம்பாதிக்கணும் ரெண்டு தான் வழி பிச்சு எடுக்கிறவங்களும் இருக்காங்க அதான் இங்கே சொல்கிறாரு பூதளம் புறப்பார் ஐயம் புகுந்து உண்பார் பெரிய ராஜாவும் இருப்பான் சில டைம் என்ன பண்ணுவான் ஐயம் புகுந்து உண்பார் வீடு அதாவது பிச்சை எடுத்து உண்பார்கள் அப்ப எந்த நிலையில வேணா ஜீவன் முக்தர்கள் இருப்பார்கள் இவ்வாறு பல விதங்களில் வித்தியாசத்துடன் காணப்பட்டாலும் அவர்கள் ஜீவன் முக்தர்களே அப்படிங்கறத இந்த தொண்ணூறாவது பாடல்ல தெல்ல தெளிவாக விளக்குறார் இப்ப இதுல வந்து தொண்ணூத்தி பாடல் என்ன சொல்றாரா இது வந்து முடிப்பா தொண்ணூத்தி அடுத்த வாரம் பார்க்கலாம் தொண்ணூத்தி சென்றது கருதார் நாளை சேர்வது நினையார் கண்முன் நின்றது புசிப்பார் வெயில் நிலவாய் விண்விழுது வீழ்ந்து ஒன்றின சவம் வாழ்ந்தாலும் புதுமையா ஒன்றும் பாரார் நன்று தீது என்னார் சாட்சி நடுவான ஜீவன் அதாவது இந்த ஜீவன் முக்தருடைய அப்படியே அழகா சொல்லிக்கிட்டே வராரு தொண்ணூத்தி பாடல் வரைக்குமே ஜீவன் பத்தியே பேசிட்டு வராரு அதுக்கப்புறம் இந்த வரியான் வரிட்டான பத்தி எல்லாம் விளக்கம் கொடுக்க போறாரு இப்போ நம்ம தொண்ணூத்தி பாடல் என்ன சொல்றாருன்னா சென்றது கருதார் இப்போ இந்த ஜீவன் தான் வாழுகின்ற பொழுது அவர்கிட்ட இருக்கிற பொருளாதாரம் நஷ்டம் கூட வரும் ஏன்னா அவங்க வந்து இது வேணும் அது வேண்டாம்லாம் அவங்க மனசில் ஒரு எதிர்பார்ப்போடு செய்யறதில்ல ஏதோ வாழ்க்கை வாழணும் ஜீவிதம் பண்ணணுங்கிறதுக்காக சம்பாதிப்பாங்க அப்படி சம்பாதிக்கும் போது அவங்களுக்கு நஷ்டம் கூட வரும் அந்த பிஸ்னஸ்ல ஆனால் அந்த நஷ்டம் வந்துருச்சேன்னா இப்போ ஒரு சராசரி மருந்து என்ன பண்ணுவோம் அழுது போலுவான் ஐயோ நான் இந்த லட்சம் போட்டால் அந்த லட்சம் போட்டால் காணாமல் போயிடுச்சு எப்படி ஏமாந்துட்டா அப்படின்னு புலம்பிட்டு இருப்பான் ஆனால் ஜீவன் முக்தர்கள் அப்படிலாம் கவலைப்பட மாட்டாங்க சென்றது கருதார் நாளை சேர்வது நினையார் இப்போ அதே மாதிரி அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இப்போ மற்றவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க மேக்ஸிமம் எவ்வளோ டெபாசிட் பண்ண முடியும் எப்படிலாம் பணத்தை சேவிங்ஸ் பண்ணலாம் இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா அந்த ஷேரில் போடலாமா இந்த பேங்கில் டெபாசிட் பண்ணலாமா இல்லை அந்த கோல்டு வாங்கி வைக்கலாமா இல்லை வட்டி கொடலாமா அப்படின்ற ஆசைகள் வந்து ஒரு சராசரி மனித இடத்துல இருக்கும் ஆனால் ஜீவன் முக்தர்கள் வந்து சம்பாதிப்பாங்க ஆனால் சேர்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க சேர்வது நினையார் சென்றது கருதார் நாளை சேர்வது நினையார் கண்முண் புசிப்பார் அதே மாதிரி ஜீவன் முக்தர்களுக்குள்ள வந்து சாப்பிட்ற விஷயத்துலலாம் பேதமே கிடையாது இது உயர்ந்தது இது தாழ்ந்தது நான் இதை தான் சாப்பிடுவேன் நான் ஜீவன் முக்தனு எனக்கு ஆப்பிள் பணம் ஆரஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவேன் பழைய சோரெலாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க எது கிடைக்கதோ சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுதான் முடிவு அப்படிங்கிறது கிடையாது சாப்பிட்றதுக்கு இது தான் கிடையாது அப்போது கண்முண் எது கிடைக்கிதோ அது சாப்பிட்டுக்குவாங்க ஆனா இப்போ இந்த மாதிரி கண்முண் நின்றது புசிப்பார்ன உடனே நீங்க என்ன நினைச்சிக்கணும் உடனே நான்வெஜ் எல்லாம் கூட சாப்பிட்டு வாரா அப்படின்னு நம்ம மனசு வந்து சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிடும் ஆனால் இங்க நான்வெஜ்ங்கிற விஷயம் வந்து எதுக்காக தெரியுமா மற்றவர்கள் ஒதுக்கிறோம் ஒதுக்க சொல்றோம் நம்மளுடைய மனதில வந்து அந்த மிருக குணங்கள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஏன்னா இங்க எண்ணம் தான் நம்மளை உயர் நிலைக்கு கொண்டு போக போகுது ஒரு மனிதனுடைய உயர் பரிமாணம் வந்து எங்க கொண்டு போக போகுதுன்னா தன்னை ஆத்மா தன்னை அந்த இறைவனா மாத்தறதுக்கு தேவைப்படுறது இந்த மைண்டு தான் ஏன்னா அது தன்னுடைய சொரூபத்துக்கு திரும்பணும்னா அது சரியானபடி இயங்கணும் அது தன்னை வந்து சுத்திப்படுத்திக்கணும் மன தூய்மை உண்டாகணும் அப்போ இங்கே வந்து மன தூய்மை ஏன் உண்டாகிறது நமக்கு கெடுது அப்படின்னா இந்த நான்வெஜிடேரியன் ஃபுட்டு வந்து மன தடையாக மாறும் ஏன்னா மிருகங்களை வதை பண்ணி சாப்பிடும்போது அந்த மிருக குணம் நம்மக்கிட்ட வந்துடும் ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு ஜெனட்டிக்கில் தானே வந்துகிட்டு இருக்கு உடம்பெல்லாம் வந்து ஒரு டிஎன்ஏ ப்ராசஸ் தானே இப்போ வந்து நம்ம ஜெனட்டிக்குன்னு சொல்கிறது எதை வச்சு சொல்கிறோம்னா இப்போ தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க பெரியவங்க ஒரு அம்மாவை போல அந்த குழந்தையுடைய குணாதிசயங்களாக இருக்கும் நல்ல அம்மாவாக இருந்தால் அந்த குழந்த நல்ல குழந்தையாக இருக்கும் கெட்ட அம்மாவாக இருந்தால் அந்த குழந்த கெட்ட குழந்தையாக இருக்கும் ஏன்னா அந்த கேரக்டரு பிஹேவியரு அந்த ஆட்டிடியூடு எல்லாமே அந்த டிஎன்ஏவில் வந்துடும் அப்போ இது வந்து மரபணுலேயே பயணிக்கிற ஒரு ப்ராசஸாக இருக்கிறதுனால மிருகங்களுக்கு அது இருக்குது இப்போ மிருகங்கள் நம்ம உணவாக உட்கொண்டோம்னா என்ன ஆகும்னா மிருகங்களுடைய அந்த டிஎன்ஏ ப்ராசஸ் வந்து நமக்கு உள்ளே போய்டும் நம்ம வேக வச்சு தானே சாப்பிட்றோம் எல்லாமே செல்கள் எல்லாமே சாகிறது இல்லை சில செல்கள் வந்து இந்த டிஎன்ஏ மாதிரி செல்கள் எல்லாம் அழிய அழியவே அழியாது ஏன்னா ஒரே மா அந்த பாடி தான் அந்த உடம்பு தான் அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இப்போ எரிச்சுட்டான் இப்போ ஒரு கொலை பண்ணி ஒரு பணத்தை எரிச்சிட்டான் ஆனால் அந்த பணத்திலிருந்து யாரும் சேர்த்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க டிஎன்ஏ வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க அது மாதிரி நமக்கு இந்த டிஎன்ஏ அழியாது அப்போ இந்த மிருகத்தினுடைய டிஎன்ஏ நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய குணம் வந்து மிருக குணம் வந்து அப்போ அதனால நீங்கள் வந்து உயிர்வதை பண்றதுக்காக மிருகத்தை சாப்பிட வேண்டாம்னு இப்போ அந்த நான்வெஜ் வெஜிடேரியன் சப்ஜெக்ட் ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்பான் எப்படி கேட்பான்னா எங்க இப்ப தாவரங்களும் உயிர் பறவைகளும் மிருகங்களும் உயிர் இப்போ தாவரங்களை நான் சாப்பிட்டா என்ன அதில் பாவம் இல்லைங்கிறீங்க மிருகங்களை சாப்பிட்டா மட்டும் பாவங்கிறீங்க அப்போ என்ன அதையும் தான் நான் கொன்று சாப்பிட்றேன் தாவங்களுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு திருப்பி கேள்வி கேட்பான் ஆமாம் அப்பா தாவரங்களுக்கு உயிர் இருக்குது அப்போ நான் தாவரங்களை கொள்கிறேன்ல சாப்பிட்றேன் நல்ல அப்போ அது மாதிரி தான் நான் மிருகத்தையும் கொன்று சாப்பிட்றேன் என்ன பெரிய பாவ புண்ணியத்தை நீங்கள் சொல்ல வந்துட்டிங்கன்னு கேள்வி கேட்பான் இப்போ இங்கே சாஸ்திரம் வந்து பாவ புண்ணியத்தையே பேசலை உன்னுடைய மனதை மாற்றுவதற்கான தகுதியை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்குது ஏன் வந்து தாவர உணவை சாப்பிட்டா நமக்கு மனசு கிடாதுன்னா தாவரங்களுக்கு ஒரு அறிவு மட்டும் தான் இருக்கு தொடு உணர்வு மட்டும் தான் இருக்கு தாவரங்கள் கிட்ட தொட்டா தன்னை செடி சுருங்கிக்கும் குழந்தை குட்டி இருக்கு குடும்பம் இருக்கு அதுக்கு எல்லா நம்மளை மனிதர்கள் மாதிரி எல்லா விஷயம் அதுக்கு இருக்குது பாசம் இருக்குது அன்பு இருக்குது கோபம் இருக்குது எங்க இருந்து வருது மிருகத்திடம் இருக்கே அப்போ அந்த குணம் நம்ம கிட்டே வந்து ஒட்டிக்கக்கூடாது டிஎன்ஏ மூலமா அதனால நான்வெஜ்ஜை விட்டுருங்கன்னு சொல்கிறோம் ஆனால் ஒரு தாவரத்தை சாப்பிட்டா எந்த குணமும் உங்களுக்கு ஒட்டாது ஏன்னா அங்கே வந்து ஒரே ஒரு குணம் இருக்குது என்ன குணம் தொடு உணர்வு மட்டும்தான் இருக்குது தாவரத்தை தொட்டால் சுருங்கும் நீங்கள் ஒரு செடி கொடியை பிடிச்சி உயிர் போயிடுச்சுலாம் கவலைப்பட வேண்டாம் திருப்பி தழைச்சிக்கும் இல்லை நீங்கள் வேறோட பிடிங்க சாப்பிடுங்க உங்களை ஒன்றும் பண்ணாது ஏன்னா இங்கே எல்லாமே ஒரே ஈஸ்வர சக்திக்குள்ள ஒரு ஆற்றல் வேறொரு ஆற்றலாக மாறிக்கொண்டிருக்கின்றது ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஆனால் ஒரு ஆற்றல் வேறொரு ஆற்றலாக மாறிக்கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் நீங்கள் எடுக்கக்கூடிய சாப்பாடு என்னவா மாறுது உடம்பாக மாறுது அன்னமய கோசமாக மாறுது நீங்கள் மிருகத்தை சாப்பிட்டாலும் உடம்பா மாறும் நீங்கள் தாவரத்தை சாப்பிட்டாலும் உடம்பா மாறும் ஆனால் அந்த மாறக்கூடிய உடம்பு வந்து எதன் அடிப்படையில் வளருது குணாதிசயங்கள் தேவைப்படுதில்ல சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம்ங்கிற குணா அதிசயங்கள் அடிப்படையில் வளருது நீங்கள் மிருக உடலை சாப்பிட்டே இருந்தால் என்ன ஆகும் ரஜோகுணம் அதிகமாக மேலோங்கும் தமோகுணம் மேலோங்கும் அப்போ சத்துவகுணம் நம்மக்கிட்ட குறைஞ்சி போயிடும் ஆனால் ஈஸ்வரர் தன்மை என்னது சத்துவகுணம் சாஸ்திரத்திலாம் தெளிவா படிச்சுங்கன்னா புரியும் ஈஸ்வரன் எங்க வந்தான் சத்துவகுணத்தை தோன்றான் ஈஸ்வரன் ஜீவன் எங்க தோன்றான் ரஜோகுணத்துல தோன்றான் ஆனா ரஜோகுணத்தில் தோன்றிய சிக்கான் தமோ குணத்தை சிக்கான் ஆவரணம் விச்சிய மறைக்கும் சக்தி தோன்றும் சக்தியில போய் சிக்கான் அதனாலதான் இவங்க உலகத்தை உண்மைங்கிறான் தன்னை யாருன்னு மறந்து போயிடுறான் அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் இந்த ஜீவனுக்கு இருக்கு அப்ப இப்படி ஜீவன் மேலும் மேலும் இந்த தவற செஞ்சுட்டு இருந்தான் என்ன ஆகும் தன்னை என்றைக்குமே தெரிஞ்சுக்க முடியாது எத்தனை பிறகு எடுத்தாலும் தெரிஞ்சுக்க முடியாது அப்போ தன்னை என்றைக்காவது தெரிஞ்சுக்கணும்னு ஒருத்தன் ஆசைப்படுறான்னா அவன் முதல்ல விட வேண்டியது அந்த நான்வெஜிடேரியன் ஃபுட்டு அதாவது கண்முண் நின்றது புசிப்பார் அப்படின்னு நீங்க படித்த உடனே அப்ப கண் முன்னாடி ஒரு நான்வெஜ் சாப்பிட்டு பார்த்த உடனே சாப்பிட்டுருவாரான்னு நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி சாப்பிட மாட்டார் ஏன்னா கண் முன்னாடி தாவர உணவுகளை சாப்பிடுவார் மிருக உணவார் ஒதுக்கிடுவார் அப்புறம் வெயில் நிலவாய் விண் விழுந்து வீழ்ந்து சவம் வாழ்ந்தாலும் புதுமையா ஒன்றும் பாரார் இப்போ வெயில் நிலவாயின்னா என்னன்னா இப்போ சூரியன் மட்டும்தான் பிரகாசமாக பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு சந்திரனுக்கு வந்து சுய ஒளி கிடையாது இப்போ சூரியனுக்கு மட்டும்தான் சுய பிரகாசம் சுயப்பிரகாசம் வந்து சூரியன் சூரியனுடைய ஒளியை வாங்கிட்டு தான் சந்திரன் வெளிச்சத்தை கொடுக்குது அதனால தான் நம்ம பௌர்ணமி அணிக்கு முழுவான வெளிச்சத்தை பார்க்குறோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பூமி போய் மறைக்கிறதுனால சந்திரனுக்கு வந்து ஒளி இல்லாமல் போய் அமாவாசை வந்துடுது அப்போ இங்கே சந்திரனே வந்து திடீர்னு சூரியன் மாதிரி பிரகாசம் பண்ணால் கூட கவலைப்பட மாட்டார் ஜீவன் முக்தர் ஏன்னா தெரியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரியும் அப்போ அதனால் வெயில் நிலவாய் விண் விழுது ஆகாசமே விழுந்துட்டால் கூட பயப்பட மாட்டார் ஆகாசம் விழாது அப்படி விழுந்துட்டாலும் அவர் அதை பற்றி கவலைப்பட மாட்டார் ஒன்றின சவம் வாழ்ந்தாலும் செத்துப்போன போனால் எழுந்து நின்னா கூட கவலைப்பட மாட்டார் இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் செத்துப்போன போனால் எழுந்து நின்னவனு ஐயோ பணமே எழுந்து நிற்கிறதுலப்பான்னு பதறிட்டு ஓடுவோம் ஜீவன் முக்தாலும் அதெல்லாம் பதற மாட்டாங்க ஏன்னா அவர் தெரியும் அதுபடி ஒன்றுமே இல்லை இதெல்லாம் ஒரு மாயா விளையாட்டு நடந்துட்டு இருக்கு ஈஸ்வர சக்தியில இந்த இயக்கம் அதை இயங்கிட்டு இருக்கட்டும் நான் இந்த உடம்பு ஒரு இயக்கத்துக்காக வந்திருக்குது இதனுடைய காரியம் என்னவோ அதை இது செஞ்சிட்டு இருக்குது இந்த காரியத்துக்கு உண்டான காரணம் யாரு அந்த இறைவன் ஈஸ்வரன் அவன் செஞ்சுட்டு இருக்கிறான் அந்த இயக்கத்தை அழகாக இது செய்யணும் அப்படி எல்லாம் என் செயல் தான் இங்கே என் ஒன்றும் இல்லை இறைவா அப்படின்னு அவங்க கிட்ட இந்த உடம்பு அழகாக இயக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படி இயக்கும்போது இவனிடத்துல வெளிப்படக்கூடிய எண்ணங்கள்ல இவன் கொஞ்சம் பகுத்தறிவான் ஏன்னா இவங்ககிட்ட சக்தி இருக்குது அந்த பகுத்தறியக்கூடிய சக்தி இருக்கிறதுனால எது ஈஸ்வரன் கிட்ட இருந்து வர்ற எண்ணம் எது என்னுடைய மனசுல எழுந்திருக்கிற எண்ணங்கிறது உனக்கு தெரியும் ஏன்னா இங்கே ஆசையினால் வரக்கூடிய எண்ணம் வந்து இவனுடைய மனதினால் வெளிப்படக்கூடிய எண்ணம் ஆனால் நன்மையாக செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது எதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுங்கிறது அதெல்லாம் உள்ளது வர்றது அது தானாவே உள்ள இருந்து இதை செய்யணும்னு வரும் அது அந்த இன்ட்யூஷன் இருக்கு நம்மகிட்ட உள்ளுணர்வு இருக்கு அந்த உள்ளுணர்வு சொல்றதை நம்ம செய்வோம் அப்படிப்பட்டவர்கள் ஜீவன் அப்ப அந்த மாதிரி செய்கிற ஜீவன் முக்தர்களைக்கே வரணும் நம்ம ஒவ்வொருத்தருமே அது மாதிரி தான் சொல்றாரு பொன்றின சமம் வாழ்ந்தாலும் புதுமையா ஒன்றும் பாரு அதெல்லாம் ஒரு புதுமையா அப்படின்னு ஆச்சரியமெல்லாம் பார்க்க மாட்டார் நன்ற தீது என்னார் இது நல்லது இது கட்டது அப்படிங்கிற அந்த பிரிவினைகள் அவர்கிட்ட கிடையாது உரிமைகள் கிடையாது ஜீவன் முக்தர்கிட்ட சாட்சி நடுவான ஜீவன் முக்தர் சாட்சியா ஏன் சொல்றார் ஜீவன் முக்தர் அப்படின்னா இந்த உலகத்துல என்ன வேணா நடக்கட்டும் அத்தனையும் சும்மா வேடிக்கை பார்ப்பார் அவ்வளவுதான் ஏன்னா இங்க வந்து அவர் செய்யறது ஒன்றும் கிடையாது அவர் ஒன்றும் மாற்ற போறதுல இந்த பிரபஞ்சத்தை அது ஏற்கனவே எப்படி இருந்தது அப்படி இருந்துட்டு இருக்கு அது என்னென்ன மாற்றத்துக்கு உட்படுதோ உட்பட்டு இருக்கு இன்னும் மாற்றத்துக்கு உட்படமோ அது உட்பட போகுது இதுல நாம ஒன்றும் பண்ணிட முடியாது நாம் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறோமோ அதை மட்டும் நம்ம செஞ்சால் போதுங்கிறது அவருக்கு தெளிவாக இரு தெரிகிறதுனால சாட்சி பாவனையில் அப்படியே அதை உலகத்தை பார்த்துட்டு இருப்பார் அதாவது அவங்கவுங்க செய்கிற காரியத்தை செஞ்சிட்டு இருப்பாங்க அது அதுதான் ஜீவன் முக்தருடைய நிலைப்பாடு அப்போ அதனால் ஜீவன் முக்தருடைய லட்சணத்தை இந்த எண்பத்தி மூணுல ஆரம்பித்து இப்போ தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் முடிச்சுருக்கோம் அடுத்த தொண்ணூற்றி ரெண்டாவது பாடலில் இருந்து ஆயித்துக்கிழமை மீண்டும் வகுப்பு எடுக்கலாம் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஜீவன் அப்படிங்கிறது இங்கே ஒரு ஸ்பெஷல் ஆள் கிடையாது சராசரி மனிதன் தான் ஆனால் வாழும்போது தன்னை புரிந்து கொண்டு வாழக்கூடியவன் ஜீவன் முக்தன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க மீண்டும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த வகுப்பை தொடரலாம் நன்றி ஓம் கச்சர்